முதல் சுலோகம் ஐம்பத்தி ஆறாவது ஸ்லோகம் படிக்க நமஸ்ரீசங்கரானந்த குருபாதாம்புஜன்மனே சவிலாசமகாமோகிராகக் கிராசைக கர்மனே ஐம்பத்தி ஆறு ய தும் அப்போச்சராமீய்தே வீத்தி தியசிதா பஞ்சதசி முதல் அத்தியாயம் பிரத்யக் தத்துவ விவேகம் இந்த அத்தியாயத்தில் ஆரம்பத்தில் ஆத்மாவினுடைய சச்சிதானந்த ஸ்வரூபம் சொல்லப்பட்டது அதில் ஆனந்தம் சரியாக விளங்கவில்லை என்பதை நிலைநாட்டுவதற்காக ஏன் விளங்கவில்லை என்ற கேள்வி எழும்பொழுது அதற்கு ஒரு தடை இருக்கிறது ஆனந்தம் விளங்கியும் விளங்காமலும் இருக்கிறது அதற்கு காரணம் அறியாமை அப்படின்னு சொன்னார் அறியாமையை விளக்குவதற்கு இந்த அறியாமை எங்கே இருந்து வந்துச்சுன்னு சொன்னால் சிருஷ்டியின் ஆரம்பத்தில் ஜீவன் துவங்கும் பொழுதே ஜீவன் ஒரு வெளிப்படும் பொழுதே அறியாமையுடனே வெளிப்படுகிறானா அதுக்கு ஆதியும் கிடையாது அந்த உண்டு எப்போ அறியாமல் வந்துச்சுன்னு சொல்ல முடியாது ஆனால் சிருஷ்டி ஆரம்பத்திலே இருக்காது பிறகு இந்த அறியாமையை நீக்குவதற்கு உபாயமாக பஞ்ச கோஷ சொன்னார் இந்த மூன்று சரீரத்தை ஐந்து கோஷமாக பிரித்து ஆத்மாவிலிருந்து இந்த மூன்று சரீரத்தையும் ஐந்து கோஷத்தையும் பிரித்தால் ஆத்மாவினுடைய சச்சிதானந்த சுரூபம் விளங்கும் பிரம்மணம் சச்சிதானந்த ஸ்வரூபம் அது சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு ஆகவே இரண்டும் ஒன்றுன்னு சொல்லி யுக்திபூர்வமாக நிலைநாட்டினார் பிறகு என்ன பண்ணார்னு சொன்னால் சாஸ்திர ரீதியாக தத்துவமசி அப்படிங்கிற வாக்கியத்தை எடுத்துக்கிட்டு அதாவது நான் சச்சிதானந்த ஸ்வரூபம் கடவுளும் சச்சிதானந்த ஸ்வரூபம் பிரம்மனும் சச்சிதானந்த ஸ்வரூபம் எல்லாம் ஒன்றுதான் என்பதற்கு சாஸ்திரமே பிரமாணம் ஒரு கருவி அறிவை கொடுக்கும் கருவி அதுக்காக தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்தை எடுத்துக்கிட்டு அதை விளக்குனார் பாகத்யாக லக்ஷணையன் லட்சிய அர்த்தமாக நீயும் கடவுளும் ஒன்றுன்னு நேரடியாக அர்த்தம் பார்த்தா புரியாது தப்பாத்தான் எல்லோரும் மீன் பண்ணுவோம் நீயும் பிரம்மனும் ஒன்று அகம் பிரம்மாஸ்மி நான் பிரம்மணமாகவே இருக்கிறேன் நேரடியாக பொருள் பார்த்தா அது அர்த்தம் சரி வராது இந்த நான்கிறதுல பொய்யான அம்சத்தை எடுத்து நீக்கிறணும் பிரம்மன் கடவுள் அது அப்படிங்கிற உள்ள இருக்கக்கூடிய பொய்யான அம்சத்தை எடுத்தா ரெண்டுலையும் ஆதாரமாக உண்மையாக இருக்க அம்சம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி தத்துவமசி என்ற வார்த்தையை எடுத்துக்கொண்டு நான் ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்றுங்கிறத ஐக்கியப்படுத்தினர் இதெல்லாம் பார்த்து முடித்தான் பாகத்யாக லட்சணையார் லட்சியார்த்தத்தின் துணை கொண்டு விளக்குனர் உடனே மன இதெல்லாம் சிரவணத்தில் முடிஞ்சு அதாவது யுக்தி பூர்வமாக நம்மளுடைய ஸ்வரூபத்தை நிலைநாட்டினார் பிறகு சாஸ்திர ரீதியாக இது சிரவணம் புரிஞ்சாச்சு பிறகு மனநம் சந்தேகம் வருது அது எப்படி நீங்கள் நிர்குண பிரமம்னு சொல்கிறீங்க சகுண பிரமம்னு சொல்கிறீங்க குணமற்றது அந்த பிரம்மன் எதோடும் சம்பந்தப்படாதெல்லாம் சொல்கிறீங்க அப்படிப்பட்ட பிரம்மனை எதுவும் இல்லை எந்த லட்சியார்த்தத்தை வச்சு நீங்கள் லட்சணையால் விளக்க முடியாத ஒரு குணமே இல்லாத ஒன்று எப்படி புரிஞ்சுக்கிறது புரிஞ்சிக்கவே முடியாது அப்படி ஒன்று இல்லவே இல்லைங்கிறான் சரி பிரம்மன் குணமுடையதுன்னு சொன்னோம்னு சொன்னால் எங்கே குணம் இருக்கோ சகுண பிரம்மன் அனித்யம்னு நம்ம சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கோம் நம்மளும் சொல்கிறோம் அப்போ நீங்கள் சொல்கிற பிரம்மன் உண்மையிலே இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்துச்சு அதுக்கு அவர் என்ன பண்ணார் இந்த உலகத்தில் குணம் நீ சொல்லி கேள்வி கேட்குற அந்த குணத்தை முதல்ல விளக்குன்னு சொல்லி அதை விளக்கவே முடியாதுன்னு நிரூபணம் பண்ணார் குணத்தை மட்டும் இல்லை இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி போய்கிட்டே இருந்தோம்னா அது இப்படித்தான்ங்கிறத சொல்லவே முடியாது அதில் அஞ்சு தோஷம் இருக்குது எது எடுத்தாலும் அதெல்லாம் விரிவாக நம்ம விளக்கம் பார்த்தோம் பிறகு சொன்னார் அப்போ சம்பந்தமே இல்லையா சம்பந்தங்கிறது பொய்யான் இருக்குது சம்பந்தம் இருக்குது எப்படிப்பட்ட சம்பந்தம் இருக்குது உலகத்துக்கு நம்மளுக்குன்னா சத்தியமித்யா சம்பந்தம்னார் ஒன்னு உண்மையா இருக்கு ஒன்னு பொய்யா இருக்கு அந்த பொய்ய வச்சு உண்மைக்கு போறோம் அப்படின்னு சொல்லி சத்தியமித்யா சம்பந்தத்தை சொல்லி அதுக்கு பதில் சொன்னார் சொல்லி முடிச்சுட்டு என்ன பண்ணார்னு சொன்னீங்கன்னா எந்த எது சொன்னாலும் சரி எல்லாம் கற்பனை தான் கற்பனை பொய்யாத்தான் இருக்கு இந்த உலகமே பொய்யாத்தான் இருக்கு பொய்யிலிருந்தே உண்மைக்கு போக முடியும் போயாச்சின்னு வச்சுக்கோங்க நாம் காமிச்ச சம்பந்தமெல்லாம் உண்மையிலே இல்லைங்கிறத நிறுவனம் பண்ணிடலாம் அப்படிங்கிற கருத்து சொல்லப்பட்டது இது சிரவணம் மனநம் எல்லாம் சொல்லி முடிச்சு நிதித்தியாசனத்துக்கு வந்தோம் போன கிளாஸில் நிதித்தியாசனத்தில் நிதித்தியாசனம்னால் என்னன்னு சொன்னார் அதாவது நாம் சாஸ்திரத்தின் மூலமாக யுக்தியின் மூலமாக ஒரு அறிவை பெற்றிருக்கோம் என்னதே அறிவை பெற்றாலும் கூட இந்த விவகாரத்தில் தடை நிறையா வந்துடுது பழைய வாசனைகள்லாம் நிறைய இருக்குது அதனால் என்ன பண்ணார்னு சொன்னால் அப்படி தடையில்லாமல் அந்த வாசனைகள்லாம் இல்லாமல் நம்ம பெற்ற ஞானத்தில் உறுதியாக நின்று பழகிறதுக்கு பேர் நிதித்தியாசனம் அப்படின்னார் விபரீத பாவனையை நீக்குவது போன கிளாஸில் பார்த்தேன் ரெண்டு விபரீத பாவனை இருக்குது ஒன்று நான் இந்த உடம்பு மனசு புத்தி அப்படிங்கிற எண்ணம் எல்லா ஜீவராசிகளுக்கு இருக்கு இல்லையா எல்லா ஜீவராசிகளுக்கு இது இந்த ஜென்மம் மட்டும் இல்லை எத்தனையோ ஜென்மாந்தரங்கள் மூலத்திலையும் நம்ம நான் இப்படிதான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இப்பயும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இது உடனே போகாது நீ உடம்பு கிடையாது மனசு கிடையாது அதுக்கு ஆதாரமாக இருக்க ஆத்ம தத்துவம்னு சொன்னா கூட புரிஞ்சிடும் இந்த ரொம்ப காலமா வந்ததுனால போகாது இது சாமான்யமான விபரீத பாவனை இதை நீக்குவதற்கு தத்துவத்தை நாம் எப்போ வேணாலும் சிந்திச்சு இதை கொஞ்சமாக பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி நம்ம மனசு கொண்டு வந்து கொண்டு வந்து அந்த எண்ணத்தை நீக்கணும் இது ஒரு விபரீத பாவனை நீக்கிற நிதித்தியாசனம் இதற்கு கால நியமம்லாம் கிடையாது பஸ்ஸில் போகும்போது ட்ரெயினில் போகும்போது எப்போ வேணாலும் தத்துவ விஷயத்தை சிந்திக்கலாம் இன்னொரு விபரீத பாவனை இருக்குது நாம் எதுலையாவது பாதிக்கப்பட்டிருக்கோம் ஏதாவது ஒரு விஷயம் நம்மள பாதிச்சுருக்கு மனசில் அதுக்கு ரொம்ப பற்று ஒருத்தர் மேலே பற்று இருக்கும் இல்லாட்டி பயம் எதுலேயோ உள்ளே பயம் இருக்கும் நீ அபயஸ்வரூபம்னு சொல்லுது நீ பற்றில்லாதவன் சொல்லுது ஆனால் எதுலையா உள்ள நம்மளுக்கு அட்டாச்மெண்ட் வந்துருக்கும் சி ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் ஒருதில் அட்டாச்மெண்ட் ஒருத்தருக்கு பயத்தில் இருக்கும் பிரச்சனையாக இருக்கும் ஒருத்தருக்கு பற்றுனால் பிரச்சனையாக இருக்கும் ஒருத்தர் கோபத்தினால பிரச்சனையாக இருக்கும் இதெல்லாம் நம்ம அந்த ஜென்மத்தில் நம்ம பழகி இருப்போம் நிறையா ஆனால் ஞானம் வந்தாச்சு இதெல்லாம் கிடையாதுங்கிறது புத்தி வந்துருச்சு ஆனால் அந்த பாவனை போகுமா போகாது இது வந்து விசேஷமான விபரீத பாவனை இது நீங்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னா உட்காந்து முறையாக தியானம் பண்ணி இதை நீக்கிறேன் இதெல்லாம் பார்த்தோம் சாமானியமான விபரீத பாவனை விசேஷமான விபரீத பாவனை இந்த நிதித்தியாசனுங்கிற சாதனை யாருக்கு தேவை யாருக்கு தேவை இல்லைங்கிற கருத்தையும் பார்த்தோம் முதல்ல ஆன்மீக வாழ்க்கைக்கு வரும் பொழுது முறையாக கர்ம யோகம் பக்தி யோகம் ஞான யோகம் எல்லாம் முறையாக வந்து சித்த சுத்தியெல்லாம் பெற்று ஜபம் தியானம் நிறையா பண்ணி வந்திருந்தோம் சொன்னால் ஞானம் வந்த உடனே நிஷ்டை ஆயிரும் இந்த விபரீதம் பண்ண இயல்பாகவே போயிடும் ஆனால் நம்மளுக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சாதனை பண்ணியிருப்போம் கொஞ்சம் கொஞ்சம் சாதனை பண்ணியிருப்போம் கொஞ்சம் ஈடுபாடு இருக்கும் பூர்வ ஜென்ம வாசனையில் தத்துவம்லாம் புரிஞ்சிடும் போகாது அப்போ என்ன பண்ணணும் இந்த ஞானம் வந்த பிறகு அதே தியானத்தை முன்னாடி ஓம் நம சிவாயனு பண்ணால் இப்போ அகம் பிரம்மாஸ்மின்னு தத்துவத்தை உட்காந்து தியானம் பண்ணணும் பண்ணி அந்த எண்ணத்தெல்லாம் நீக்கணும் அப்படிங்கிறது பார்த்தா ஐம்பத்தி நாலில் ஐம்பத்தி அஞ்சில் அந்த நிதித்தியாசனுடைய முதிர்ந்த நிலை சமாதினு ஒன்று விளக்குனார் சமாதினா என்ன அது ரெண்டு சமாதி இருக்குது சவிகல்ப சமாதி நிர்விகல்ப சமாதினு சொல்லி இப்போ நாம் தியானத்தில் உட்காந்துருக்கோம் ஒரு எண்ணத்தில் நாம் ஏதோ ஒரு ஜபம் பண்ணுறோம் கடவுளை தியானம் பண்ணும்பொழுது அந்த எண்ணம் விட்டு விட்டு வருது நான் இருக்கேங்கிற உணர்வும் இருக்குது தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிற உணர்வு இருக்குது இதுக்கு பேர் தியானம் அந்த எண்ணெய் விட்டுவிட்டு வந்தால் எண்ணம் விட்டுவிட்டு வரவே இல்லை இப்போ சிவனுடைய ரூபமோ விஷ்ணு ரூபமோ இல்லை ஓம் நம சிவாயவோ இல்லை ஓம் நமோ நாராயணோ இப்படி ஏதாவது ஒரு நாமம் மட்டும் இருக்குது அல்ல ரூபம் இருக்குது அந்த ஒரு எண்ணம் மட்டும் வெளி சிந்தனை எதுவுமே நம்மளுக்குள்ளே வரலை வீட்டு விவகாரமோ எந்த விவகாரம் நம்மளுக்கு வரலை அப்படி வராமல் இருந்தால் ஆனால் இன்னொரு எண்ணம் இருக்குது நான் தியானம் பண்ணி கொண்டு நான் தியானிச்சுக்கிட்டு இருக்கேன் ஜபம் பண்ணிக்கிட்டுருக்கேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது நான்குற உணர்வும் இருக்கும் நான் இருக்கிறேங்கிற உணர்வு நான் என்ற உணர்வு இந்த தியானம் செய்து கொண்டிருக்கின்றேன் என்ற உணர்வு எதை தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க அந்த அந்த சப்தம் நான் சப்தமோ ரூபமோ இந்த மூணு மட்டும் இருந்து வெளி எதுவுமே வரலேன்னு வச்சுருக்கங்க அதுக்கு பேர் சமாதி என்ன சமாதினா சவிகல்ப சமாதி விகல்பத்துடன் கூடியது வேறுபாட்டுடன் கூடிய சமாதி ஒரே எண்ணம்தான் இருக்குது உலக எண்ணம் எதுவுமே வரல அதோடு ரெண்டு எண்ணம் சேர்ந்துருக்கு நான் அப்படிங்கிற என்ன நான் இருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது இந்த தியானம் செய்து கொண்டிருக்கின்றேன் இந்த செயல் நடைபெற்று கொண்டிருக்கிறதுங்கிற எண்ணமும் இருக்குது அந்த எந்ததை எதை பொ எந்த பொருளை தியானம் பண்ணுறோமோ அந்த பொருளை பற்றிய எண்ணமும் இருக்குது அந்த நாமமோ கடவுளோ தத்துவ விஷயமோ ஆனால் வெளி விஷயம் எதுவும் வரலை இதுக்கு பேர் வேறுபாட்டுடன் கூடிய சமாதி சவிகல்ப சமாதின்னு பேர் அடுத்து நிர்விகல்ப சமாதி இங்கே என்னென்னங்கன்னா இங்கேயும் கடவுள் ரூபமாக இருக்கலாம் நாமமாக இருக்கலாம் இல்லாடி தத்துவ விஷயமாக இருக்கலாம் அந்த விஷயம் மட்டும் இருக்குது நான் இருக்கிறேனுங்கிற உணர்வு இல்லை இந்த தியானம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற எண்ணமும் இல்லை ஆனால் ஒரே விஷயம் அது மட்டும் இருக்குது இந்த மூன்றில் ரெண்டு நீங்கி ஒன்று மட்டும் இருந்தால் அதுக்கு பேர் நிர்விகல்பமாதி ஒன்று சவிகல்பமாதி இன்னொன்று நிர்விகல்பமாதி அதை தான் இங்கே சொல்கிறார் அந்த நிர்விகல்பமாதி எப்படி அப்படிங்கிறத நாம் பார்த்தோம் அதுக்கு வந்து காற்று இல்லாத இடத்தில் உள்ள தீபம் போல் தீபம் எப்படி வெளியிருந்து காற்று வரலைன்னு அதை ஒரே ஒரே மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் கொஞ்சம் கூட அசையாது அப்படிப்பட்ட மனம் அதில் நான்கிற உணர்வும் இல்லை அதற்கு பேர் அதே மாதிரி இந்த செயல் நடைபெற்று கொண்டிருக்கிறதுங்கிற எண்ணமும் இல்லை இதுக்கு பேர் நிரூபிகல்ப சமாஜின்னு பாட்டோம் பிறகு ஐம்பத்தி ஆறில் இதை போன கிளாஸில் பார்த்து கடைசியாக பார்த்த ஸ்லோகம் ஐம்பத்தி ஆறு என்னன்னு சொன்னீங்கன்னா அதாவது சமாதி இருந்தேன் அப்படிங்கிறதுக்கு என்ன பிரமாணம் எதை வச்சு நான் சமாதியிலேருந்து இருந்தேன்னு சொல்வீங்க உணர்வும் இல்லை இந்த செயல் நடைபெற்று கொண்டிருக்கிறதுங்கிற எண்ணமும் இல்லை அப்படி இருக்கிற பொழுது நான்கிற உணர்வே இல்லாமல் இருக்கும்போது எப்படி சமாதியில் இருந்தேங்கிறது நான் சொல்ல முடியும் இதற்கு என்ன பிரமாணம் அப்படிங்கும்போது விழித்து சமாதிலேருந்து எந்திரிச்சு வந்த பிறகு தெரியுமா சமாஜியில் இருக்கிற பொழுது நான் இதைத்தான் தியானம் பண்ணி கொண்டிருக்கின்றேங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா சமாதி இல்லை அதுவும் நிர்விகல்பமாதியில் சவிகல்பமாதி அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தோம் தூக்கத்தில் தூஞ்சிக்கிட்டு இருக்கும்போது நான் தூஞ்சிக்கிட்டு தூஞ்சி கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா தூங்கலை நட்பும் பொழுது நான் இருக்கிறேன்கிற உணர்வும் இல்லை தூங்குகின்ற செயல் நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்ற எண்ணமும் இல்லை ஆனால் ஆனந்தமா ஒன்றுமே தெரியாமல் இருந்தேன் அப்படிங்கிற எண்ணம் இருந்திருக்கு ஆனால் அந்த எண்ணம் அப்ப தெரியாது தூங்கும்போது ஒரே ஒரு எண்ணம் இருக்கு ஆனால் அது தூங்கும்போது தெரிஞ்சா தூக்கம் இல்லை எப்ப என்ன எண்ணம் இருந்துச்சு ஆனந்தமாக தூங்குனேன்னு சொல்கிறோம் எப்போ வந்த பிறகு இவ்வளவு நேரம் எனக்கு ஒன்றுமே தெரியாமல் இருந்தேன்னு எனக்கு தெரியும் ஒன்றுமே தெரியாமல் ஆனந்தமாக இருந்தேனுங்கிற எண்ணம் மட்டும் இருக்கு அது விழிச்சு வந்த உடனே பதிவாக வெளியே தெரியுது அதே போல இந்த நிருமிகல்பமாஜியில் இருக்கிற பொழுது நான் இந்த நாமத்தை தியானித்து கொண்டிருக்கின்றேன் இந்த நாமத்திலே இருக்கிறேன் தெரியாது நான் இருக்கிறேங்கிற உணரும் இருக்காது இந்த செயல் நடைபெற்று கொண்டிருக்கின்ற எண்ணமும் இருக்காது அப்போ என்ன ஆகும்னா உன் டைம் போகிறதே தூக்கத்தில் டைம் தெரியாது நம்மளுக்கு தூக்கத்தில் டைம் தெரியுதா அஞ்சு மணி நேரம் தூங்குனா கூட முழித்த உடனே எவ்வளோ ஆகுது டயத்தை தான் பார்ப்போம் ஏன்னா நேரம் போகிறது தெரியாது அஞ்சு நிமிஷம் தூங்கியிருக்கலாம் ரொம்ப நேரம் தூங்கின மாதிரி தோணும் ஆறு மணி நேரம் நல்லா தூங்கியிருப்போம் இப்போத்தையும் படுத்து முழித்து பார்த்தா டைம் ஆகிடுச்சின்னு சொல்லுவோம் அதே மாதிரி சமாதிலே நேரம் தெரியாது ஆனால் விழித்து வந்த உடனே எப்படி தூக்கத்தில் ஒன்றுமே தெரியாமல் இருந்தேன் அப்படிங்கிற எண்ணம் இருக்கோ அது மாதிரி அங்கே ஒரு எண்ணம் தெரியும் நான் ஓம் நம சிவாயங்கிற அந்த எண்ணம் மட்டும் எனக்கு ஓடிக்கிட்டு இருந்திருக்கு இல்லை ஓம் நமோ நாராயணாங்கிற எண்ணம் மட்டும் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு இல்லை அகம் பிரம்மாஸ்மி தத்துவ விஷயம் இதை தவிர நான் நான் செய்தேன் அப்படிங்கிற எண்ணம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது எப்போ தெரியும் சமாதிலேருந்து எந்திரிச்சு வந்தவங்க என்ன அந்த பதிவு அந்த ஸ்மரணாத்துங்கிறார் அந்த எண்ணம் இருந்ததால் நம்ம என்ன பண்ணுறோம் இது வந்து தெரியுது சமாதியில் இருந்தேங்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இது ஐம்பத்தி ஆறாவது ஸ்லோகத்தில் நான் பார்த்தேன் இந்த விஷயத்தை எப்பயுமே அதில் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் சொன்னேன் ஒரு எண்ணம் ஒரு பொருளை பார்த்த உடனே ஒரு எண்ணம் வரும் இப்போ இந்த பொருளை பார்க்குற வாட்ச் இந்த கடிகாரங்கிற எண்ணம் வருது அந்த கெடிகாரம் அந்த பார்த்தோன்னு கடிகாரம் தெரிகிறதோட நினச்சின்னா இப்போ அது பதிவாகாது நான் பார்த்தேங்கிறதும் பதிவாகணும் நான்கிற உணர்வும் அங்கே இருக்கணும் இருந்தால் தான் அங்கே வந்து உள்ளே போய் பதிவாகும் சம ரெண்டு இருக்கிறது இல்லை அது ஒன்று மட்டும்தான் இருக்குது ஒரு எண்ணம் மட்டும் இருந்தால் எந்த துக்கமும் வராது பிரச்சனை இருக்காது அந்த ஒரே இது மட்டும் இருந்தால் அதை தொடர்ந்து இன்னொரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்க அதுல தான் அப்படி வந்தாச்சும் முடியும் தெரியும் இல்லாட்டி தெரியாது அதுல பிரச்சனையே வரும் சொன்னமில்ல அன்னைக்கு ஒரு உதாரணம் சொன்னேன் ஒரு பொருளை வந்து ஒருத்தர் உடைக்கிறான் ஒரு பொருள் பாக்குறான் ஒரு எண்ணம் வருது பொருள் உடைஞ்சிருக்குங்கிறது அதோட விட்டா பிரச்சனை இல்லை அதுக்கு பிறகு அடுத்த ஒரு எண்ணம் வருது அந்த எண்ணு இந்த பொருள் உடைந்திருக்கிறது அந்த பொருள் எப்படிப்பட்டது அது யாருடையது என்னுடையதுன்னு சொன்னா துக்கம் எதிரியுடையதுன்னா சந்தோஷம்தான் உட்கா வராது அடுத்த எண்ணந்தேன் அதை இப்போ அதை வந்து அதை இது பண்ணுறது அதே மாதிரி கண் வந்து ஒரு பொருளை காட்டும் இது என்னன்னு காட்டும் அவ்வளோதான் அது உண்மையாக பொய்யாங்கிறது அடுத்த எண்ணம் தான் காணல் நேராக கன்று காட்டுது தண்ணி இருக்குதுன்னு காட்டுது அடுத்த எண்ணம் என்ன பண்ணுறதுன்னில்ல அன்னைக்கு போய் பார்த்தோம் அந்த இடத்துல தண்ணி கிடையாது அது வந்து ஹீட் நாள் அப்படி தெரியுது அப்படிங்கிற அடுத்த எண்ணம் பொய்யின்னு சொல்லும் சத்தியம் பொய் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணும்போது அடுத்து வரக்கூடியது இந்த கருவி வந்து என்ன பண்ணால் கா இருக்கிறத காட்டும் இந்த எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா இது அது வந்து சத்தியமாக மித்தியாங்கிறத காட்டும் அது மாதிரி அந்த ஒரு எண்ணம் மட்டும் இருக்கிற பொழுது பொதுவாக பிரச்சனை வரும் அடுத்து வரக்கூடிய எண்ணம் நான்கிறது அங்கே போனா தான் அங்கே ப்ராப்ளமே கிரியேட்டாகும் நிர்விகல் பசமாதிரி நான்கிறதே இல்லை நம்மளை சம்மந்தப்படுத்தவே மாட்டோம் அதனாலதான் ஆனந்தமாக இருக்குது அந்த ஒரே எண்ணத்தில் நிறைபெறுகிறது அப்படிங்கிறது கருத்து ஐம்பத்தி ஆறில் சொல்லப்பட்டது ஐம்பத்தி ஏழு இப்போ பார்க்கணும் படிக்கலாம் ஐம்பத்தி ஏழாக அத்டாசியசாரசிவாவேத் vritti வீத் பிரயத்னாத் பிரதமாப அதிருஷ்டாசருதாசம் பவேத் இந்த சமாதி என்ற நிலை ஒருவனுக்கு ஏற்படுவதற்கு என்ன காரணம் அப்படிங்கறத நீங்க சொல்றார் ஒருத்தருக்கு சமாதி வரைக்கும் போகிறதுக்கு என்ன காரணம் எப்படி அவருக்கு ஏற்படுது ஒரு மனிதனுக்கு ஆன்மீக வாழ்க்கையில் வந்து தியானம் பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோம் அதில் சமாதி வரைக்கும் ஒருத்தருக்கு எப்படி போக முடியுது எல்லாரும் சமாதிக்கு போகிறது இல்லை அந்த நிலைக்கு ரொம்ப அபூர்வமாகத்தான் போகிறோம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ரெண்டு காரணம் சொல்கிறார் ஒன்று புண்ணிய வசத்தி நாள் புண்ணிய வசத்தினால் இரண்டாவது ஆரம்பத்திலிருந்து நாம் தொடர்ந்து செய்த முயற்சியினால் அதாவது அப்பியாசத்தினால் விடாமல் அப்பியாசம் பண்ணுற பண்ணி பண்ணி அப்படி அப்பியாசம் பண்ணாலும் சமாதி வரும் புண்ணிய வசத்தினாலும் சமாதி வரும் ஐம்பத்தஞ்சிலே பார்த்தோம் சமாதி ஒருத்தருக்கு எப்படி ஏற்படுங்கிறது சுருக்கமாக பார்த்தோம் அப்பியாசத்தினாலும் புண்ணியத்தினாலும் சொல்லி இங்கே விளக்கிறார் அதை அதாவது பொதுவாக மனதில் ஒரு எண்ணெய் வரணும்னா அதுக்கு மூணு காரணம் இருக்கு ஒரு பொதுவாக ஒரு எண்ணம் வரணும்னாலே எப்படின்னா ஒரு பொருளை பற்றிய அறிவு வேணும் அந்த பொருள் மேலே ஆசை வரணும் முயற்சி வேணும் இந்த மூணு சேர்ந்தாத்த ஒரு எண்ணமே உருவாகும் அது எப்படி ஒரு உதாரணம் சொன்னால் புரியும் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு லட்டு இருக்குது இந்த லட்டை பற்றி என்ன வரணும்னா அந்த லட்டை பற்றி அறிவே இல்லாட்டி என்ன வருமா நாம் பார்த்து அதை சாப்பிட்டு அதனுடைய டேஸ்ட்டை உணர்ந்த ஞானம் இருந்துச்சுன்னா தான் வரும் அது மட்டும் பற்றாது அந்த லட்டு மேலே ஆசை வரணும் அப்போ தான் என்ன வரும் சாப்பிடணும் முயற்சியும் பண்ணணும் நம்ம அந்த எண்ணெய் வர்றதுக்கு அதை பற்றி எண்ணமே வர்றதுக்கே வராது ஒரு எண்ணம் வரணும்னா முயற்சியும் வேணும் அறிவும் வேணும் ஆசையும் வேணும் வேறு ஒன்றில் இந்த நம்ம பூரணம்னு ஒரு பொருள் தயார் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா அந்த விநாயகர் சக்திகளெலாம் அதுக்குள்ளே அப்படி இனிப்பாக இருக்குது அதுக்கு காரணமே என்ன தெரியுங்களா மேலே இருக்க ஆத் அனாத்மாவை நீக்கிட்டால் உள்ளே ஆனந்தம் இருக்காங்க இந்த பூரணம் பூரணமான தத்துவம் உள்ளே இருக்குது அதுக்கு பேரே பூரணம்னு வச்சுருக்காங்க இதை வந்து ஒருத்தர் யாருமே பார்க்காத ஒரு வெளிநாட்டுக்கார்ட்டை கொடுத்தா அந்த பூரணம் எப்படி இருக்குது நினச்சிப்பாருனா நட்டு கூட தெரியும் அதை பார்க்காத ஒருத்தர்கிட்ட போய் பூரணம்னு சொன்னால் என்ன ஏதாவது வருமா இருக்கு அந்த பற்றி எண்ணெய் ஏதாவது தாட்டு ஒரு தாட்டு கூட வராது அது எப்படிங்கிற எண்ணம் வரணும் இல்லை சொல்லியிருக்கணும் அது இப்படி இருக்கும்ப்பா மேலே இப்படி இருக்கும் உள்ளே இப்படி இருக்குன்னு சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கணும் கேட்ட ஞானமாக வரணும் அப்போ ஒரு பொருளை பற்றி எண்ணெய் வரணும் முதல்ல அறிவு வரணும் பிறகு அது கேட்டவனா பார்க்கணும் ஆசை வரும் அதுக்கு முயற்சியும் பண்ணணும் அப்போ ஒரு எண்ணம் வந்து முழுமையாக வரும் நம்மளுக்கு இல்லாட்டி வராது இங்கே என்ன சொல்கிறாருன்னா லட்டு இருக்குன்னா அந்த லட்டை பற்றி என்ன வரணும்னா லட்டை பற்றி அறிவு இருக்கணும் சாப்பிட்ட அனுபவம் இருக்கணும் பிறகு அதில் ஆசையும் இருக்கணும் முயற்சி இருக்கணும் இப்படி இருந்தால் ஒரு எண்ணமே வரும் சில நேரங்களில் முயற்சி வரும் எப்போ வரும்னா நிறைய சாப்பிட்டு அனுபவிச்சு அனுபவித்து பழையிட்டோம்னு வச்சுக்கங்களேன் நம்மளை அறியாமல் என்னென்ன வந்துடும் நம்மளை அறியாமலே அந்த தாட்டு வரும் ஆனால் பொதுவாக வர்றதுக்கு நம்ம அந்த பெற்று ஆசைப்பட்டு முயற்சி பண்ணால் தான் வரும் சமாதி அவஸ்திலே புதுசாக ஒரு அறிவெல்லாம் நம்ம பெறலை ஏற்கனவே பெற்ற ஒரு அறிவு இருக்கு அங்கே புதுசாக ஞானம் ஒன்றும் இல்லை ஆசையும் கிடையாது சமாதி அவஸ்தை இப்போ ஆசைப்பட்ட ஆசையும் கிடையாது சமாஜில் உட்காந்து முயற்சியும் கிடையாது இப்போ தியானத்தில் முயற்சி இருக்குது நான் இந்த எல்லத்தை விட்டு வேறு என்னாலும் வரக்கூடாது வரக்கூடாது இது இயல்பு சமாஜினு நான் அதுவாக போயிடும் நிர்விகல்பமாஜி முயற்சியும் இல்லை ஆசையும் இல்லை ஞானம் பெரிய சமாதி வர்றது ஒருத்தருக்கு இருக்கணும்ல அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த லட்டில் என்ன சொன்ன அதை அனுபவித்த அந்த பயிற்சி அப்பியாசம் தொடர்ச்சியாக நினச்சி நினச்சி நினச்சி நினச்சி பழகினதுனால இயல்பாக வருதுன்னு சொன்னோம் அது மாதிரி அப்பியாசத்தினால் தொடர்ச்சியான பயிற்சியினால் இந்த சமாதி வரும் அல்லது புண்ணியத்தினால் வரும் அப்படிங்கிறார் முதல்ல அப்பியாசத்தை பார்ப்போம் வேறு புண்ணியத்தில் எப்படி வருதுன்னு பார்ப்போம் இப்போ ஒரு உதாரணம் சொன்னா தான் புரியும் நாம் ஒரு வீட்டுக்கு போகிறோம் புதுசாக ஒரு வீடு வாங்கியிருக்கோம் இல்லை ஒரு வாடகை வீட்டுக்கு போகிறோம் ஒரு சிட்டிக்குள்ளே போயிட்டு இதோ டவுனுக்குள்ளே போய் ஒரு வீட்டு வா அந்த வீட்டுக்கு போகணும் டூ வீட்லேயே நடந்தால் போகிறோம் எப்படி போவோம் முதல்ல கவனமாக பார்ப்போம் இந்த பக்கம் போனால் மாறி கூட போயிடும் ஃபஸ்ட் டைம் நம்மளே ஏரியா மாப்பாதான் மாறிடுவான் புது வீடு டவுனுக்குள்ளே பாதை தெரியாது டூ வீலரில் போனால் மாற்றி போயிடுவான் பிறகுன உனக்கு கண்டுபிடிச்சி கேட்டு கேட்டு கேட்டு பிறகு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆறு மாதம் டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு அதே வழியாக போகிறோம் பிறகு வீடு எங்கே இருக்குதுன்னு தேடிக்கிட்டா போவீங்க பேசிக்கிட்டே பாட்டு கேட்டுக்கிட்டே ஏதாவது பண்ணிக்கிட்டே நீங்கள் பாட்டுக்கு போயிடுவீங்க அதுவாக போகணும் இப்படி திரும்ப செய்யணும் ஒன்று யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை அது காரணம் என்ன ஆறு மாதமாக ஒரு வருஷமாக போய் போய் போய் பழகின அப்பியாசத்தினால் அப்படின்னு சொல்லுவாங்க காரே ஓட்டி பழகிறேன் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது பிறகு பாட்டை கேட்டுக்கிட்டு காய அவங்க பாட்டுக்கு ரொட்டீனாக போய்கிட்டே இருக்க அந்த பாதை பழக்கம் வந்துடுச்சுன்னா இயல்பாகவே அது நடக்கும் அந்த காரியம் முயற்சியே இல்லாமல் அங்கே போகணுங்கிற ஆசையே இல்லாமல் அந்த அறிவும் இல்லாமல் அது பாட்டுக்கு நடக்கும் இந்த கிராமத்தில் பார்த்துருக்கீங்களா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டி இருக்கும் தோட்டத்துக்கும் வீட்டுக்கு ஒரு இடத்துக்கும் டெய்லி போய் போய் இருப்பாங்க அதுக்கப்புறம் மாட்டை கட்டி விட்டு இவங்க பத்தணும் போது மாட்டை ஓட்டணுங்கிற அவசியமே இல்லை ஆளே எல்லாம் கூட ஏற்றி விட்டுவாங்க அது கரெக்டாக அங்கே போயிட்டு திருப்பி வரும் இப்படியெல்லாம் ஒரு பழக்கம் இருக்குது எங்கள் கிராமத்திலே அந்த ஒரு ஊர் இருக்குது பதினெட்டு கிலோமீட்டர் அங்கே போய் ஜாமான்லாம் வாங்கிட்டு வருவாங்க ஒரு ஏழு எட்டு வண்டி வரிசையாக போகும் ரெண்டு வண்டியிலேருந்தே அந்த வண்டி ஓட்டுறவங்க இருப்பாங்க முன்னாடி இருக்க வண்டியில் பின்னாடி இருக்கு மிச்ச வண்டியில் சும்மா ஆள் இருக்காது அவங்களும் தூங்கிடுவாங்க சாயந்தரம் போகும் அங்கே ஜாமான்லாம் ஏற்றிட்டு காலையில் அதுவாக ஏகப்பட்ட பெட்டு இருக்குது காரு வந்து அதான் விளைவிக்கிறோம் என் விட்டாச்சுன்னா அந்த ஊருக்குள்ளேதான் வந்து நிற்க வேறு எங்கேயும் நிற்காது இவங்க அந்த ரெண்டு வருஷமாக பேருக்கு படுத்துங்கிருவாங்க அவங்க ஏற்றி உட்காந்தாச்சு கிளப்பி விட்டாச்சுன்னா போயிடுது ஏன்னா பல வருடம் அதே பாதையால் போய் பழகின அப்பியாசம் இருக்குது பார்த்தீங்களா அந்த அப்பியாசந்தே வந்து வந்து இந்த சமாதிக்கு காரணம் தியானம் வந்து முதிர்ந்து அதுவாக கைகூடணும்னா தொடர்ச்சியான அப்பியாசம் இருக்கணும் இல்லாட்டி பண்ண முடியாது மகாத்மா காந்தி அதனால தான் சில பேர் பாருங்கள் அந்த ஜபம் பண்ணி பழகி பழகி மரண தர்வாயில் உயிர் பிரிங்க போகும் அந்த கடவுள் நாமந்தே வரும் நம்ம காந்தியை சொட்டவுன்னு அவன் ராம் ராம் சொல்லிக்கிட்டே உயிர் போச்சுன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த அப்பியாசத்தினால் இந்த சமாதி வரைக்கும் போகக்கூடிய நம்மளுக்கு வருது ஒரு சினிமா படம் கூட உண்டு வடிவேல் ஜோக்கு அதாவது அவன் திருட நான்ப்பான் பொருளை பீச்சில் திருடிட்டு ஓடிட்டோன்னா ஒரு குதிரைக்காரன் குதிரையோட உட்காந்துருப்பான் என்னென்ன ஒன்றாந்திரியுமா வடிவேல் ஏறி அந்த குதிரையில் உட்காந்து தப்பிக்கிறதுக்கு விரடிட்டு ஓடிடுவான் அந்த நகையை பறிவு கொடுத்தனால் பின்னாடி ஓடியாடுவாங்க ஓடியாந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஏ உன் குதிரையை எடுத்துகிட்டு போகிறேன் நீ பெஷாம உட்காந்துருக்க பெஷாம முக்கியமான போய் திட்டுவாங்க அது போகும் வரும் அப்படிம்பான் ஏ உன் குதிரையை ஓட்டிகிட்டு போகிறான்னா அது போகும் வரும் அப்படிம்பான் ஏன்னா அந்த குதிரைக்கு ட்ரெயினிங் அப்படிங்கன்னா அந்த பீச்சில் சும்மா போகிறவங்களுக்காக அப்படி போய் ஒரு கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே சுற்றி திருப்பி வந்துடணும் அது என்ன ஆயிடுச்சாலும் வேறு எங்கேயும் போவாரு அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கான் அதனால் இவன் அடிச்சடிச்சு பார்ப்பான் இவன் அந்த குதிரும் அந்த டிஸ்டன்ஸ் பிற போகவே போகத்தனி பந்துடும் இதுக்கு காரணம் அப்பியாசம் தியானத்தில் ஒரு நாள் முயற்சி இல்லை பழ நாள் முயற்சி அதை பண்ணி பண்ணி பழகினாத்தன் இது என்ன பண்ணோம்னா அந்த சமாதிங்கிற நினைக்கி வரும் இல்லாட்டி வராது நம்ம இப்போ எதில் எந்த விவகாரத்தில் அதிகமாக இருக்குமோ அதே வரும் நம்ம எட்டாவது அத்தியாயத்தில் பார்த்தோம் மரண தருவாயில் கீதையில் எட்டா விக்கியத்தில் பார்க்கும் பொழுது ஒருவன் வாழ்நாளில் எந்த எண்ணத்தில் அதிகமாக இருக்கிறானோ அதுதான் சாகுந்தருவாயில் வரும் அதனால் திருப்பி அடுத்த பிறவி அதுபடி அமையுதுன்னு சொல்வார் ஞானிக்கு மட்டும் கிடையாது அது ஞானத்தில் மட்டும் ஞானம் வந்துருச்சுன்னா அது கிடையாது அந்த நியதியே கிடையாதுங்க அப்போ அந்த முதலில் செய்த முயற்சியினால் தொடர்ச்சியாக செய்த முயற்சியினால் தான் அது வருது ஒரு நாள் செய்த முயற்சி கிடையாது சில பேர் இப்போ நான் கிளாஸில் எடுத்துக்கிட்டு இதுக்கு உதாரண சொன்ன இப்போ ஒருத்தர் வந்து ஆறு இட்லி சாப்பிட்டா வயிறு நிறையும் ஒன்றாவது இட்லி சாப்பிட்றாரு வயிறு நிறையல ரெண்டாவது இட்லி சாப்பிட்றாரு வயிறு நிறையல அஞ்சு இட்லி சாப்பிட்டு முடிஞ்சால் ஆறாவது இட்லி சாப்பிட்டு நிறைஞ்சி விடுச்சு அவருக்கு வயிறு நிறஞ்ச காரணம் என்ன ஆறாவது இட்லி இந்த ஆறாவது இட்லி தான் அவனுக்கு வயிறு நிறைச்சி இந்த ஆறாவது இட்லி மட்டும் சாப்பிட்டா போதும்னா நிறையுமா இந்த ஆறாவது இட்லி வயிறு நிறையிறதுக்கு முதல்ல இருந்து சாப்பிட்ட அஞ்சு இட்லியும் காரணம் கிளாஸ்லே சொல்லுவாங்க சில பேர் சாமி உங்கள் கிளாஸ் வந்து இத்தனை நாள் எனக்கு புரியவே இல்லை இன்னைக்கு தான் புரிஞ்சிச்சு அப்போ இன்னைக்கு மட்டும் வந்துருந்தா புரிஞ்சிருக்குமா உண்மையிலேயே இத்தனை நாள் புரியாட்டாலும் அத்தனை நாள் வந்த தொடர்ச்சி இருக்கே அதனுடைய பலனை அன்னைக்கு வெளிப்பட்டுருக்கு அஞ்சு இட்லி சாப்பிட்டதுடைய பலன் ஆறாவது இட்லி வகை நிறையுது இத்தனை நாள் புரியுதோ புரியலையே கேட்டே வந்திருக்கு ஏதோ உள்ளே போயிருக்கு டக்குன்னு இந்த கடைசி நாள்ன்னு கிளிக்காயிரும் ஒரு நாளில் அது மாதிரி தொடர்ச்சியாக செய்த முயற்சியினால் இப்போ ஒரு இட்லி இப்போ சாப்பிட்றேன் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு ஒரு இட்லி சாப்பிட்றேன் வெறும் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு சாப்பிட்றேன் இப்படி ஆறு இட்லி சாப்பிட்டாங்க நிறையமா தொடர்ச்சியாக அந்த முயற்சியும் தொடர்ச்சியாக இருக்குன்னு வாக்கிங் இப்போ சொல்லுவாங்கள்ல ஒருத்தர் வந்து டாக்டர்கிட்ட போய்ட்டு எனக்கு சுகரே குறைய மாட்டேது வா ஒரு பலன் வந்து கடைசியில் அப்படி தியானம் ஜபங்கிறதும் விடாமல் பண்ணோம்னு சொன்னால் அது என்ன சவிகல்ப சமாதிக்கு போய் நெருவிகல்ப சமாதிக்கு போயிடும் அங்கே ஒரே ஆனந்தம் தான் எவ்வளோ நேரம் பண்ணுங்கிற டைமிங்கே தெரியாது கிளாஸே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போச்சுன்னா டைம் தெரியுமா டைமே தெரியாது அந்த அளவுக்கு அங்கே போயிடாங்க அப்போ அது பயிற்சி வேணும் அப்படிங்கிறார் முதலில் செய்த பயிற்சி அடுத்து செய்த பயிற்சி இந்த பயிற்சியினுடைய பலன்தான் இந்த ரிசல்ட்டை நம்மளுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறார் யோகாசனமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் சில நேரம் பாருங்கள் சினிமா பாட்டை தான் நம்மளுக்கு பிடிக்கும் சினிமா பாட்டு பிடிக்கும் அது நிறையா தடவை கேட்டிருப்போம் படிச்சிருப்போம் திருப்பி தனியாக நடந்து போகும்போது வண்டியில் போகும்போது தண்ணீதியாகவும் வாய் முணுமுணுக்குதான் இல்லையா நம்ம முயற்சியாக பண்ணுறோம் அந்த பாடல் அப்படியே உள்ள பதிவாய் வந்துக்கிட்டே இருக்கும் அது மாதிரி இந்த தத்துவ விஷயமாக இருக்கட்டும் இல்லை கடவுளுடைய நாமமாக இருக்கட்டும் ரூபமாக இருக்கட்டும் அதை தியானம் பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி அப்பியாசம் செய்தால் சமாதி நிலை வரும் இது அப்பியாசத்தினால் வர்றப்படம் அடுத்த புண்ணியத்தினால் இந்த சமாதி வர்றது புண்ணியத்தினாளுங்கிற சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவர் எந்த முயற்சியும் பண்ணியிருக்க மாட்டார் பயிற்சியும் பண்ணியிருக்க மாட்டாங்க சில பேருக்கு சமாதி வந்துருக்கு இதற்கு உதாரணம் யாருன்னா ராமகிருஷ்ணன் சின்ன வயசில் சிவ நாடகத்தில் அடிப்பாகலாம் சிவன் வேடம் போட்டாலோ சிவன் ரூபத்தை பார்த்தாலோ அப்படியே சமாதிக்கு போயிடுவார் சின்ன வயசில் பயிற்சியே பண்ணதில்லை அவர் இந்த வாழ்க்கை இந்த இதுக்குள்ளே தியானம் பண்ணி ஒரு நாள் கூட பயிற்சி பண்ணலை ஆனால் சமாதிக்கு போயிடுவார் அப்புறம் அவரை எழுப்பணும் அதை ரொம்ப இது பண்ணி தான் அவர் கொண்டு வருவாங்க சின்ன வயசுலேயே இருந்துச்சு அப்போ இதெல்லாம் எப்படின்னா பூர்வ ஜன்மத்தில் செஞ்ச வாசனை புண்ணியம் இதனுடைய பலனாக அவங்களுக்கு வருது சில பேருக்கு அப்படி வர்றது உண்டு இது புண்ணிய வசத்தினாலும் வரும் ஒரு விஷயம் பாருங்கள் நாம் தூங்குறோம் நல்லா தூங்குன உடனே தூங்கும் பொழுது நான்குற உணர்வு இருக்கா இல்லை நான்கிற உணர்வு இல்லை நான் தூங்க கேட்டிருக்கேங்கிற உணர்வு இருக்கா இல்லை நானே அங்கே இல்லை எப்படி நான் எந்திரிக்கிறேன் என்னை யார் எழுப்பி விடுறேன் இது ஒரு பெரிய ஆராய்ச்சி நான் தூங்க கேட்டிருக்கவுன யார் எழுப்புறான் சில பேர் சொல்லலாம் எங்க வீட்டில எங்க தூங்க விடுறாங்க காலையில என்னை பாடா படித்து எழுப்பி விடுறாங்கன்னு சொல்லலாம் அது அதை சொல்லலை நாமலாம் பாருங்க அப்ப நம்மளை யார் எழுப்பா நான்கிற அகங்காரம் இல்லைங்க இந்த தூங்கம் என்ற செயல் நடைபெற்று கொண்டு என்ன மேல எப்படி எந்திரிக்கிறோம்னு சொன்னா நாம் செய்த பாப புண்ணியம் எழுப்பி விடுதான் நாம கர்மம் இருக்கே இந்த கர்ம வினை ஒடுங்கும் பொழுது தூக்கம் எந்திரிக்கும் பொழுது அந்த கர்மவன் வெளிப்பட ஆரம்பிச்சதுன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு கர்ம வினைக்கும் இனியொரு கர்ம வினைக்கும் உள்ள இடைவெளிதான் தூக்கம் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்புங்கிறார் வண்டுவர் அதாவது தூங்குறதே ஒரு மரணங்கிறார் விழிக்கிறது மரண காலையில் விழிக்கிறது ஒரு பிறப்புங்கிறார் திருமலர் சொல்றாரு மூன்று வகையான மரணம் இருக்கான் டெய்லி நித்திய மரணமாக எது தூக்கமாக பிறகு எல்லாேருக்கு ஏற்படுற மரணம் ஒரு மரணம் பிற பிரளைய ஒரு மரணம் வரும் இது மூணு மரணம் திரும்ப சொல்கிறார் எப்படின்னீங்கன்னா தினமும் இன்னைக்கு காலையில் எந்திரிக்கும்போது இன்னைக்கு இவனுடைய பாவம் இவ்வளவு இவனுடைய புண்ணியம் இவ்வளவு இந்த புண்ணியத்துக்கு இவ்வளோ சுகத்தை அனுபவிப்பான் இந்த பாவத்துக்கு அவ்வளோ துக்கத்தை அனுபவிப்பான் அப்புறம் புதுசாக செய்கிற கர்ம வினைகள்லாம் இருக்குது இதெல்லாம் நடக்கும் இது ஒடுங்கிறம்போது தூக்கம் வந்துருமா இந்த பாவமுனி ஒடுங்கிருச்சுன்னா ஒடுங்கலைன்னு வச்சுக்கங்க தூக்கம் வராது அது அந்த பிராரப்த கர்மன் அன்னைக்குள்ளே பிரார்பம் தொடர்ந்துச்சுன்னா தூக்கமே வராது அது முடிஞ்ச உடனே தூக்கம் வந்து அப்போ டைம் தெரியாது நம்மளுக்கு திருப்பி அடுத்த பிராரப்த கர்மம் என்ன ஒன்றுமா டைம் ஆயிடுச்சின்னு எந்திரி அடுத்த உடம்பு உடைய கர்ம அனுபவிக்கணும்னு எழுப்பி இது தினந்தோறும் இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒருத்தருக்கு நாலு மணி நேரம் ஒருத்தருக்கு அஞ்சு மணி நேரம் ஒருத்தருக்கு ஆறு மணி நேரம் கும்பகரணுக்கு ஆறு மாதம் ஆறு மாதம் கழிச்சு தான் நான் அவனுக்கு திருப்பி எழுந்திருக்கிறான் ஆறு மாதம் தூக்கம் ஆறு மாதம் கழிச்சு எழுந்திரிக்கிறான் இது நித்திய பிரளயம் தினந்தோறும் ஏற்படக்கூடிய மரணம் இன்னொன்று நாம் பிறக்கும் பொழுது சில கர்ம வினையோடு பிறந்திருக்கோம் பாவபுண்ணியத்தோடு இது தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும் இது முடியும் பொழுது மரணம் இந்த உடலை விட்டு போகிறோம் அது உண்மையை நம்மளுக்கு ஒருத்தருக்கு ஏற்படுறோம் அதுக்கும் நம்மளுக்கு கால வித்தியாசம் இருக்குது உங்களுக்கு வேற அவருக்கு வேற இவருக்கு வேற எனக்கு வேற ஒருத்தர் அஞ்சு வயசு பத்து வயசு இருபது வயசு ஐம்பது வயசு நூறு வயசு மூத்தி இருபது வயசு அந்த பிராரப்த இது நித்திய பிராரப்த கர்மம் முடிஞ்சு தூக்கம் அடுத்த பிராரப்த கர்மம் வரும்பொழுது வருது இது டோட்டல் பிராரப்த கர்மம் இருக்கேன் நம்மளுடைய த தனிப்பட்ட ஜீவனுடைய பிராரப்த பிறக்கும் போது அது முடியும் பொழுது என்ன பண்ணிடறான் தூக்கத்துக்கு போயிடுறான் இது வந்து மரணம் இது வந்து ஒரு இது ஒரு மரணம் இது எல்லாருக்கும் ஏற்படுறது மூணாவது ஒன்று இருக்குது மரணம் என்னென்னா பிரளயம் இது எப்படின்னா பிரம்மாவினுடைய பகல் முடிஞ்சு தூக்கத்துக்கு போகும்போது நம்ம எட்டாவது ஜெயத்தில் பார்த்தது தான் அந்த பிரளயத்து எல்லாத்துக்கும் ஒரே டைம் தான் ஒரே காலந்தான் நாமெல்லாம் நம்ம நினச்சிக்கிட்டுருக்கோம் போன பிரம்மாவுக்கு ஆயிரம் சதுரீகம் ஒரு நாள் பகல்னு பார்த்தோம் ஆயிரம் சதுரீகம் ஒரு இரவு அப்போ அவர் இரவு வரும்புல பிரளயம் வந்துடுது எல்லா ஜீவராசியுடைய கருமும் முடிஞ்சிருது முடிஞ்சிருதுன்னு இல்லை உறக்கத்துக்கு போயிடுது போன உடனே என்ன ஆகுதுங்க தூக்கத்துக்கு போயிடும் எத்தனை கல்ப வருஷம் அப்படி தூக்கத்தில் தெரியாது ஏன்னா டைம் தெரியாது எப்படி தூங்கும் பொழுது டைம் தெரியிறது இல்லையோ ஆயிரம் கல்ப வருஷம் நாம் தூக்கத்தில் இருந்திருப்போம் இப்போ ஞானம் அடைஞ்சாத்தே அடுத்த பிறவி கிடையாது ஞானம் அடைகிறது வரைக்கும் பிரளயம் வந்தால் நாமளும் தூக்கத்துக்கு போயிடுவோம் ஆனால் என்ன பண்ணுவான் ஆயிரம் சதுர் யுகம் வருஷம் தூக்கத்தில் இருக்கும் திரும்பி வந்துடும் அப்படி எத்தனை பிரளயத்தில் நாம் இருந்து வந்தோம் தெரியாது ஏன்னா இருக்கவே ஜீவன் இன்னைக்கு வரைக்கும் இருக்கவே பிரபா நிலையை அடையலையே என்ன நிலை அடைஞ்சாலே அந்த கல்பத்தில் கிடையாது சமைச்சு போயிடு இல்லைன்னு அது வரைக்கும் பிரம்மாவினுடைய பிரளயகாலம் வர்றது வரைக்கும் கூட நம்மளுடைய கர்மம்னா இருக்குது அது தூக்கம் பிறகு அந்த பாவ புண்ணியமெல்லாம் வெளிப்படுறது அடுத்த பிரளயத்தில் அவர் அதை வச்சு அடுத்து படைக்க ஆரம்பிச்சிருவார் இப்படி நம்மளுடைய பாவபுண்ணியம் ஒடுங்கும் பொழுது தூக்கம் வெளிப்படும் பொழுது வெளிப்பு அதே மாதிரி டோட்டல் பாவபுண்ணியம் இந்த பிறவியில் வந்தால் பிறப்பு இந்த இந்த பிராரத்த கர்மம் முடிஞ்சவனா மரணம் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒத்தமாக முடிஞ்சுனா பிரளயம் இப்படி வருதுங்கிறார் அது மாதிரி இந்த சமாதிங்கிறதே புண்ணியத்தினாலும் வரும் அப்படிங்கிறார் ஏற்கனவே செஞ்சால் புண்ணிய பழத்தினாலும் இந்த சமாதி அவஸ்தை வரும் அப்படிங்கிறார் ஒன்று அப்பியாசம் அல்லது புண்ணியம் இந்த ரெண்டு நாளும் வரும் அப்படிங்கிறார் சமாதியில் இருந்து திரும்பி வருவதற்கு காரணம் என்ன அதுவும் பிராரப்தந்தான் சமாதி புண்ணியத்தில் போயிடுறான் திருப்பி வரணும்னு என்ன அர்த்தம் அது அவருக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது ஆனந்தமாக இருப்பார் திருப்பி இந்த பிராரப்த வேலை செஞ்சு சமாதி இது சமாதிக்கு போய் வர்றவங்க ஞானிக்கு அது ரெண்டும் இவருக்கு பிராரப்த கர்மமும் முன்னாடி பார்க்க இவருக்கு எந்த கர்மமும் ஞானி ஞானியாக இருந்தால் ஞான நிஷ்டனாக இருந்தால் சமாதிலே இருந்து அவர் ஞான நிஷ்டனா இருந்தால்தான் சமாதிக்கு போவார் இந்த தத்துவ விஷயத்தில் அப்படி இருக்க அவருக்கு தத்துவ விஷயத்துல அவர் சமாதி நிலைக்கு போயிட்டு அவர் வந்தார்னா அவருக்கு இந்த எந்த புரார்த்தமும் ஒர்க் பண்ணாது அதெல்லாம் பின்னாடி பார்க்க போறோம் அப்போ என்னன்னு சொன்னீங்கன்னா சமாதி என்ற ஒரு நிலை வருவதற்கு காரணம் அப்பியாசம் இன்னொன்று புண்ணியம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்க அர்த்தத்தை பார்த்துடலாம் ஸ்லோகம் ஐம்பத்தி அதிர்ஷ்ட அதாவது ரெண்டாவது வரியை முதல்ல பாருங்கள் முதல் வரி ரெண்டாவது வரி முதல்ல ரெண்டாவது வரிக்கு அர்த்தம் பார்த்துட்டு பிறகு முதல் வரி பாருங்கள் அதிர்ஷ்ட அசக்ருத் அப்பியாச அதை பிரித்தோம்னா அதிர்ஷ்டாசக்ருதாசன்னு இருக்கு அதிர்ஷ்ட அசக்ருத் அப்பியாச அதிர்ஷ்டன்னா நாம் செய்த புண்ணியம் அதிர்ஷ்டம்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அவனுக்கு அதிர்ஷ்டம் வந்துச்சு அப்படின்னு சொல்வான் அதுக்கு என்ன அர்த்தம் புண்ணியம் வந்துருச்சுன்னு சொல்வோம் அதிர்ஷ்டம் அப்படித்தான சொல்றான் அப்போ அதிர்ஷ்டன்னா நாம் செய்த புண்ணியம் அசக்ருத்னா பலமுறை நாம் செய்த புண்ணியம் அடுத்து அசக்ருத் பலமுறை அப்பியாசியாசக அப்பியாசன்னா திரும்ப திரும்ப செய்வதால் ஏற்பட்ட நாம் செய்த புண்ணியம் ஒண்ணு பலமுறை திரும்ப திரும்ப செய்வதால் ஏற்பட்ட சம்ஸ்கார நல்ல வாசனைகள் சம்ஸ்காரங்கள் நல்ல வாசனைகள் சசிவாத் சசிவாத்னா உதவியால் இவைகளின் உதவியால் கூடிய அடுத்தது முதல் வரிக்கு போகலாம் முதல் வரியில் கடைசி வார்த்தை பிரதமாதபி பிரதமாதபின்னா முதலில் செய்த பிரயத்னாத் அதுக்கு முதல் வார்த்தை பிரயத்நாத் முயற்சியினால் முதலில் செய்த முயற்சியினால் விருத்தினாம் விருத்தினாம் அணு விருத்திஸ்து விருத்தினாம் அணுவிருத்திஸ்து விருத்தினாம்னா முயற்சியில்லாத ஒரே எண்ணத்தின் அணுவிருத்திதஸ்து அணுவிருத்திஸ்து தொடர்ச்சியானது ரெண்டாவதுவரி கடைசி வார்த்தை பவேத் ஏற்படுகின்றது அதாவது நாம் செய்த புண்ணியம் பல முறை திரும்ப திரும்ப செய்வதால் ஏற்பட்ட சம்ஸ்காரங்கள் நல்ல வாசனைகள் இவைகளின் உதவியால் கூடிய முதலில் செய்த முயற்சியினால் முயற்சி இல்லாத ஒரே எண்ணத்தின் தொடர்ச்சியானது ஏற்படுகின்றது முதல்ல முயற்சி பண்ணுறான் அது தொடர்ச்சியாக பண்ணும்போது முயற்சி இல்லாமல் ஒரு எண்ணம் வந்துடுது அதனாலே சமாதி ஏற்படுகிறது அப்படிங்கிறார் சுலோகம் ஐம்பத்தி எட்டு அஜுனியத அஜுனா தியானத்தின் முதிர்ந்த நிலை சமாதி அப்படிங்கிறதுக்கு இங்கே பிரமாணம் கொடுக்குறார் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் ஐம்பத்தி அஞ்சாவது சுலோகத்தில் காற்றில்லாத இடத்தில் உள்ள தீபத்தை போலேன்னு சொன்னார் இந்த சமாதிக்கு உதாரணம் சொன்னார் அதாவது ஒரு கூண்டுக்குள்ளே இப்போ அந்த கண்ணாடி கூண்டுக்குள்ளே தீபம் என்ன காத்தடிச்சாலும் தீபம் அசைகிறது இல்லை அதை உதாரணமாக சொன்னார் இங்கே என்ன சொல்கிறாருன்னா யார் இதை சொல்லியிருக்கான்னு சொன்னால் நம்ம மறுக்க மாட்டோமோ அவரே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி உதாரணம் கொடுக்குறார் பகவத்கீதையில் ஆறாவது அத்தியாயத்தில் கிருஷ்ண பரமாத்மா இதை சொல்லியிருக்காரு அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணும்பொழுது அதைத்தான் நானும் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் ஆறாவது அத்தியாயம் பதினெட்டாவது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறான்னு அதாவது யாருடைய மனம் எல்லா ஆசைகளிலிருந்தும் விடுபட்டு நன்றாக வசப்படுத்தப்பட்டு ஆன்மாவிலேயே நிலை அவன் தியான யோகி என்று சொல்லப்படுகிறான்னு சொல்லிட்டு பத்தொன்பது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார்னா ஆத்ம தியானம் பழகிற யோகியின் அடங்கிய மனதிற்கு காற்றில்லாத விடத்தில் வைக்கப்பட்ட தீபம் அசையாமல் இருப்பது உபமானமாக சொல்லப்படுகிறது அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்லியிருக்கார் பதினெட்டுல தத்துவத்தை சொல்லி அந்த ஆத்மாவிலேயே நிலைபெற ஞானத்தை சொல்லி அப்படி நிலைபடுற ஞானி தியான யோகி ஞான தியான யோகின்னு சொல்கிறார் அது எப்படிப்பட்ட தியானமாக இருக்குன்னு சொல்லும் பொழுது காற்றில்லாத விடத்தில் உள்ள தீபத்தை போல அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுங்கிறார் நான் சொன்னேன்னு சொல்லலை என்னுடைய தாத்பரியம் என்னன்னு சொன்னால் இது பரம்பரையாக வரக்கூடிய தத்துவம் ஞானம் சொந்த கருத்து இல்லை வேதம் சொல்லியிருக்கு வேதத்தை சொன்ன குருமார்கள் சொல்லியிருக்காங்க கண்டினியூவாக தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே வர்றாங்க அதனால் வந்த கருத்துன்னு சொல்லியிருக்காரே ஒளிய நானா சொன்னது இல்லை அப்படிங்கிறார் அதை இங்கே அந்த கீதையை சொல்லி சொல்கிறார் அதாவது தீபம்ங்கிறது மனம் நிக்ஷேபம்ங்கிறது காற்று நம் பல எண்ணங்கள் பலவிதமான எண்ணங்கள் வருவது காற்று போல அதை தடுத்துட்டோம்னா என்னாகும் தீபம் மனசு ஒரே எண்ணத்தில் இருக்கும் இந்த வைராக்கியமும் ஞான அப்பியாசமும் தீபத்தை சுற்றி இருக்க கண்ணாடி நம்மளுக்கு வை வெ வெளி விஷயத்தில் சிந்தனையே இல்லை வைராக்கியம் வந்திருக்கு பிறகு ஞான விஷயத்தை சிந்திச்சு தெரிஞ்சு பழகியாச்சு இது ரெண்டும் அந்த கூண்டு மாதிரி வெளியிருந்து வரக்கூடிய எண்ணங்களை தடுத்துருமா நிக்ஷேபம் இந்த காற்று வரக்கூடிய எப்படி கண்ணாடி கூண்டு தடுக்குதோ காற்றை அசை விடாமல் உள்ளே பண்ணுதோ அது மாதிரி இந்த ஞான அப்பியாசமும் வைராக்கியமும் தடுத்துரும் தடுத்தால் அந்த தீபம் வந்து எப்படி அசையாமல் எரிகிறதோ அப்படி அசையாமல் ஒரே எண்ணத்தில் இந்த சமாதி இருக்குது அப்படிங்கிறார் கண்ணாடி கூண்டுக்குள் உள்ள தீபம் போல் அதாவது என்னுடைய தாத்யம் வேறு ஒன்றும் கிடையாது என்னென்னிங்கன்னா வேதாந்த விஷயத்தை பொறுத்தவரையில் நாம் என்னதான் புத்திபூர்வம் புரிஞ்சாலும் கூட இதுக்கு பிரம்மாணம் சாஸ்திரம் பரம்பரையாக வந்த குருமார்கள் சொன்ன வார்த்தைகள் தான் சொந்த கருத்துங்கிறது புரியாது ஏன்னு சொன்னால் சாஸ்திரம் சொல்லியிருக்கு ஆதி குரு தட்சிணாமூர்த்தி அவருடைய சீசர்கள் ஜனகாதி முனிவார்கள் அவங்ககிட்ட கேட்டு கேட்டு விளையாட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்னென்னமோ சொல்லலாம் விஷயத்தை இவனுக்கு எனக்கு தோண நான் ஒன்று சொல்லலாம் என் அப்படித்தானே எத்தனையோ மதங்கள் உருவாயிச்சு ஒவ்வொரு கருத்தையும் சொல்லி ஒவ்வொரு மதம் உருவாயிருச்சு புத்தர் வந்து புத்தர் வந்து மௌனமாக இருந்தார் அவர் உண்மையிலே தத்துவத்தை புரிஞ்சிக்கிட்டார் புரிஞ்சு காட்டில் தவம் பண்ணி அவரும் பல குருமார்கிட்ட கேட்டு புரிஞ்சுக்கிட்டார் இந்த ஆத்மாவை பற்றி பிரம்மணம் பற்றி கேட்கும் பொழுது அவர் மௌனமாக இருந்தார் அது ஒரு பெரிய தப்பாக போச்சு என்னாச்சுன்னு சொன்னிங்கன்னா அவர் மௌனமாக இருந்தவுடன் என்ன நினச்சிட்டாங்க இதுதான் அர்த்தம்னு இவங்கவுங்க சொந்த கற்பனையாக பறிக்கிட்டு போயிட்டாங்க அவர் ஏன் மௌனமாக இருந்தார்னா இதை வார்த்தையால் சொல்ல முடியாது ரக்ஷாமூர்த்தி இப்படித்தான் சின்மத்திரையே தான் காமிக்கிறார் மௌனம் ஆனால் சிஷியர்கள் பக்குவமாக இருந்ததுனால் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க அங்கே மௌனம் என்ன ஆச்சுன்னு சொன்னிங்கன்னால் அதில் ச எத்தனையோ பௌத்த மதத்தில் எத்தனையோ பிரிவுகள் வந்துச்சு அதில் அவர் மௌனமாக இருந்தது அவர் இந்த விதத்தையும் சொல்லியிருக்காரு இப்படித்தே நினச்சி மௌனமாக இருந்தார் இப்படி இருந்து சூன்யவாதிகள் சூன்யமே ஆத்மா அப்படின்னு நிறைய கருத்துக்கள் வந்துச்சு அதனால் இது வந்து குரு பரம்பரையாக வந்தாத்த அந்த சிஸ்டம் கரெக்டாக வரும் கீதையில் பகவான் நாலா அத்தியாயத்தில் என்ன சொன்னார் அழிவற்ற இந்த யோகத்தை நான் விவஸ்வானுக்கு சொன்னேன் யுவஸ்வான் மனுவுக்கு சொன்னார் மனு வந்து இஸ்வாவுக்கு சொன்னாருங்கிறார் கிருஷ்ணர் இப்போ சொல்கிறாரு அவர் முன்னாடியே சூரியனுக்கு சொன்னேங்கிறார் அப்போ தான் கேட்குறான் நீ இப்போ பிறந்திருக்க நீ சூரியன் முன்னாடி வந்தது நீ எப்படி அப்போ சொன்னேங்கிறது சொல்கிறேன்னு கேட்கும்பொழுது அவதார தத்துவத்தை சொல்கிறார் அவர் இது பரம்பரையாக வரணும் குரு சிஷ்யன் குரு சிஷ்யன் பரம்பரையாக வரணுமே ஒழிய நீயா நம்மளாக வந்து பண்ணுறது பக்குவத்துக்காக தியானம் பண்ணுறது ஜபம் பண்ணுறது பக்குவத்தை அதுவும் கூட பரணும் குருவிட்ட கேட்டு தான் பண்ணணும் எப்படி தியானம் பண்ணணும் எப்படி ஜபம் பண்ணணும் அது கூட உபன்யாசம் உபதேசம் வாங்கணும்னு சொல்கிறமா இல்லைங்களா குரு பரம்பரையாத்தான் வரணுமே ஒளிய தனியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறார் பிறகு இந்த காற்றில்லாத விடத்தில் உள்ள தீபம்ங்கிறது என்னென்னு சொன்னிங்கன்னா ஆரம்ப காலத்தில் நாம் வெளி சூழ்நிலை எல்லாம் டிஸ்டர்பில்லாத இடத்துல உட்காந்து தியானம் பண்ணணும் இப்போ ஆரம்பத்தில் தனியாக வீட்டுக்குள்ளே உட்காந்து தியானம் பண்ணுறோம் அப்போ எப்படி பண்ணுவோம் காலையில் ஆறு மணிக்கு முன்னாடி உட்காந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த காட்டில் உக்காந்த ஏன்னா நேரம் பெரும்பாலும் யாரும் எந்திரிக்க மாட்டாங்க யாரும் தேடி வர மாட்டாங்க நிச்சயம் ஆறு மணிக்கு முன்னாடி டிவி வீட்டில் போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ தனியாக இருக்கும் அப்போ எந்த இடச்சலும் வராது ஆரம்ப காலத்தில் சுடுகாட்டிலெலாம் போய் தியானம் பண்ணுவாங்க சுடுகாட்டுக்கு யாரும் நைட்டில் போவாங்களா போய் ஞா தியானம் பண்ணுவாங்க காரணம் என்னென்னா அங்கே யாரும் போக மாட்டான் முதிர்ச்சி பழையாச்சின்னு வச்சுங்க நீ என்ன இடி இடித்தாலும் அவருக்கு காதலை விழுகாது என்ன இடி இடித்தாலும் பட்டர் கதை கேட்டிருக்கமா இல்லைங்களா அபிராமி பட்டர் வந்து அவர் சமாதிக்கு போயிடுறார் அப்பப்போ அவர் உட்காந்துருக்கிறாரு அரசன் வந்து அரசன் வந்து படாடோபத்தோடு வர்றான் எவ்வளோ பெரிய படாடோபத்தோடு வர்ற அரசன் வந்து பெரிய படாடோபத்தோடு வர்றான் அவ்வளோ பெரிய படாடோபத்தோடு வந்தாலும் கூட அவர் என்ன பண்ணுறாரு உட்காந்துடறாரு எழுப்புனாலும் அவரால் எந்திரிக்க முடியலை இன்றைக்கி அப்போ தான் கேட்குறான் இல்லை அவர் கடவுள் தியானத்தில் இருக்கார் அப்படின்னு இல்லை ஒருத்தர் பைத்தியங்கிறான் கேட்கும்போது இன்னைக்கு பௌர்ணமி என்னான்னு சொல்லும்போது அமாவாசையை பௌர்ணமின்னு சொல்லிடுறாரு அப்போ அந்த சப்தமெல்லாம் அவருக்கு இடைஞ்சல் கிடையாது எந்த உணர்வும் இல்லாமல் போயிடுறார் இது வந்து அப்படி போயிடுமா மனசு காற்றில்லாத இடத்தில் உள்ள தீபத்தை போல மனம் வெளி விஷயங்களிலிருந்து தாக்கப்படாமல் அமைதியாக ஆகிவிடும் இது பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்லி இருக்கின்றார் அப்படிங்கிறது இங்கே சொல்கிறார் இங்கே பிரமாணம் வேறு ஒன்றும் கிடையாது இது நான் சொன்ன கருத்து கிடையாதுப்பா கிருஷ்ணர் சொல்லியிருக்கார் அதில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறார் இது இது இது மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் எல்லா கருத்துமே அப்படித்தேன் மற்றவங்க பெரியவங்க சொன்னத நான் சொல்லியிருக்கேங்கிறதுக்கு ஒரு உதாரணத்துக்கு இதை சொல்லியிருக்கார் எல்லா கருத்துமே என்னுடைய கருத்து இல்லைங்கிற பொதுவாக வித்யாரணியர் அப்பப்போ சொல்லிகிட்டே வருவார் அது மட்டும் இல்லை சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா எல்லா உபனிஷத்தையும் கொட்டேஷன் சொல்வார் இந்த உபநிஷத்தில் இப்படி சொல்லியிருக்கு கீதையில் இப்படி சொல்லியிருக்கு பிறகு எனக்கு முந்தை நான் ஞானிகள் இப்படி எழுதியிருக்காங்க எல்லாம் சொல்லுவார் சாஸ்திரத்தை பிரமாணம் வேதத்தை பிரமாணமாக சொல்லுவார் அடுத்து கீதையை சொல்லுவார் பிறகு இப்போ இவருக்கு முன்னாடி ஆதிசங்கரர் போன்ற ரிஷி அவங்கெல்லாம் சொன்ன வார்த்தைகளை சொல்லி அவங்களும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பின்னாடி வர அத்தியாயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சொல்வார் இப்படி இது என் கருத்து இல்லை அவங்க சொன்ன கருத்தான் நான் இப்போ விலைக்கு சொல்கிறேன் அப்படிம்பார் அதற்காக இங்கே ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் இந்த அத்தியாயம் வந்து எல்லாம் சாரம் அதனால் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் கீதையில் கண்ணனுக்கு அருஜு கண்ணன் வந்து அர்ஜுனனுக்கு சொல்லியிருக்காருன்னு சொல்லி வைக்கிறார் ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துருக்கேன் இது சிம்பிளான ஸ்லோகம்தான் வைக்கப்பட்டிருக்கு நிவாதஸ்தனா காற்று இல்லாத இடத்தில் வைக்கப்பட்ட தீபக தீபம் போல யதா என்பது முதலான யதா தீப நிவாதஸ்தன் இருக்குது நிவாதஸ்த முதல் எடுத்துக்கணும் காற்று இல்லாத இடத்தில் வைக்கப்பட்ட தீபம் போல என்பது முதலான அந்த காற்று இல்லாத இடத்தில் வைக்கிற தீபம் போலங்கிறது கொட்டேஷன் என்பது போல இது ஒன்றை சொல்லியிருக்கிறது நிறையா இருக்குது என்பது போல அடுத்த வார்த்தை இத்தியாதிபிரபி ரனே கதான் இருக்கு இப்படிப்பட்ட வாக்கியங்களால் என்பது முதலான இப்படிப்பட்ட வாக்கியங்களால் அணே கதா பிரிச்சோம்னா அனே கதா பலவிதமாக காத்தில்லாத இடத்தில் வைக்கப்பட்ட தீபம் போல என்பது முதலான இப்படிப்பட்ட வாக்கியங்களால் அணே கதா பலவிதமாக ரெண்டாவது வார்த்தை பகவான் பகவான் இமமே வார்த்தம் வர்த்தம் வார்த்தம்ன்றிருக்கு அதை புரிச்சம்னா இமம் ஏவ அர்த்தம் பகவான் இம ஏவ அர்த்தம் பகவான் பகவான்னா பகவான் கிருஷ்ணர் இமம் ஏவ அர்த்தம்னா இந்த அர்த்தத்தைத்தான் இந்த சமாதி அர்த்தத்தை தான் அர்ஜுனாய அர்ஜுனனுக்கு நியரூபயத்து நியரூபயத்துன விளக்கி அருளியிருக்கிறார் இப்படிப்பட்ட வாக்கியங்களால் பலவிதமாக பகவான் கிருஷ்ணர் இந்த சமாதி அர்த்தத்தை தான் அர்ஜுனனுக்கு விளக்கி அருளி இருக்கின்றார் ஆறாவது அத்தியாயத்தில் இந்த சமாதிக்கு போனால் எப்படி மனசு இருக்குங்கிறத பலவிதங்களில் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார் அடுத்த ஐம்பத்தி ஸ்லோகம் இங்கே இந்த நிதித்தியாசனம் சமாதியின் பலனை பற்றி அடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறார் சுலோகம் ஐம்பத்தி படிக்கலாம் அனே விலயம் சுத்தோர்மோ விவரத்தை அந்சார்க்மோடய அனேனவிலம் யாந்தீம் சுத்தோ தர்மோ விவர்த்தேம் இங்கே நிதித்தியாசத்தினுடைய பலம் இந்த தியானம் சமாதிங்கிறதே நம்ம நிதித்தியாசனம் பண்ணுறது தான் அதனுடைய மு முதிர்ந்த நிலை முக்கியமான பலன் என்ன சொல்கிறாருன்னா சாக்சாத் பலன் ஞானம் நிஷ்டையாகும் நாம் பெற்ற அறிவு ஸ்ட்ராங்காக உறுதியாகிவிடும் இதுக்கு பேர் ஜீவன் சொல்லலாம் இந்த ஞான நிஷ்டையான மோக்ஷம் அடைஞ்சிருவான் இங்கேயே மோக்ஷம் அடைஞ்சது இங்கேயே துக்கத்திலிருந்து விடுபடுவது இது ஜீவன் முக்கியமான பலன் அடுத்தது ரெண்டாவது பலன் என்னென்னா கர்ம நாசகங்கிறார் கோடிக்கணக்கான கர்மங்கள் சஞ்சித கர்மம் பிராரப்த கர்மம் ஆகாமிய கர்மம்லாம் நிறையா சொல்கிறோம் மூணு கர்மம் சொல்லுவோம் இந்த கர்மம் எல்லாம் கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போயிடுவான் அதனால் அவன் என்ன பண்ணுவான் மீண்டும் பிறக்க மாட்டான் விதேக முக்தி அழிஞ்சிடுவான் ஜீவன் முக்தினா ஞானத்தில் நிலை பெறுதல் இங்கேயே நிலையாயிருச்சுன்னு சொன்னால் அவனை எதுவும் அசைக்காது அவன் துக்க கடல்லேருந்து ஆள் மனசில் இருக்க துக்கம் வெளியே போயிடுவான் இருக்காது மேலோட்டமாக எல்லாரையும் மாதிரி இந்த ஞான நிஷ்டை ஆகிறதுனால அது முதல் பலன் ரெண்டாவது பலன் என்னென்னா கர்மம் அனைத்தும் நாசமாகி விடுவதால் அவன் பிறப்பதற்கு எந்த கர்ம பாபமும் இல்லை புண்ணியமும் இல்லை ரெண்டுமே அழிஞ்சு போயிடும் அதனால் அதை மீண்டும் பிறக்க மாட்டான் கர்ம நாசகங்கிறார் அதாவது ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்றான் சாப்பாடு சாப்பிட்டோன்னு முக்கியமான பலன் என்ன தெரியுமா முதல்ல பசி நீங்கிறோம் முதல்ல என்னாகும் பசி நீங்கிறோம் பிறகு என்ன ஆகும் அது உடலுக்குள்ளே போய் நல்ல சத்துக்கள் எங்கெங்கே போய் சேரணுமோ ஆரோக்கியமாக ஆரோக்கியமாக இருக்கிறக்கு வேலையெல்லாம் பண்ணது முதல் பலன் பசி நீங்கும் இந்த ஞானம் திடமாயிடுச்சுன்னா இங்கேயே எல்லா ப்ராப்ளமும் சால்வடு மனசில் வெளியே கிடையாது வெளியே இருக்கிறது நம்மளால் எதுவும் பண்ண முடியாது ஆள் மனசில் இருக்கக்கூடிய இந்த எல்லா துக்க துயரங்களும் விலகிவிடும் இது முக்கியமான பலன் ரெண்டாவது பலன் என்னென்னா இவன் எல்லா கர்மமும் நாசமாகிறதுனால இவன் மீண்டும் பிறக்க மாட்டான் அப்படிங்கிறார் ஜீவன் முக்தி விதேக முக்தி ரெண்டு பலனும் கிடைக்குதுங்கிறார் அதாவது இங்கே வாழும் பொழுதே இந்த ஞான நிஷ்டையான அப்பிரப்த கர்மம் வெளியே இருக்கும் வெளியே வந்து எல்லா அவனுக்கு வர்ற விஷயங்கள்லாம் எல்லாருமே மாதிரி ஏற்படும் உள்ளே போய் அங்கே பார்த்து அது வந்து மீண்டும் வந்து அது வேலை செய்யாது வருத்த மாதிரி ஆகி போய்கிறாரு வருத்த விதையை ஒன்று வறுத்து வச்சிருக்கோம் இன்னொன்று வறுக்காமல் இருக்குது பார்க்க ஒன்று போல் இருக்குது இதை போட்டால் முளைக்கான் அதை போட்டால் முளைக்காது ஞானம் வந்துக்கிறது வர்றதுங்கிறது வருத்த விதை மாதிரி ஆயிருங்கிறார் கோடிக்கணக்கான ஜென்மங்கள் ஜன்மங்களின் அதாவது எத்தனையோ கோடிக்கணக்கான ஜென்மங்களில் சேர்த்து வச்ச மொத்த கர்மை இருக்குது அது எப்போ வந்துச்சுன்னா தெரியாது தோற்றமே சொல்ல முடியாது அத்தனையும் அழிஞ்சு போயிருங்கிறார் ஜென்மாந்திரம் எத்தனையோ ஜென்மங்களை சேர்த்து வச்ச அனைத்து கர்மமும் அழிந்துவிடும் முத முதல்ல எப்போ பாவம் பண்ண புண்ணியமன்னு சொல்ல முடியாது முதல்ல எப்போ கர்மம் வந்துச்சுன்னா சொல்லவே முடியாது நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கு விடையே கண்டுபிடிக்க முடியாது அனவஸ்தா தோஷம் அது எப்படி அதுக்கு எப்படி இதுலருந்து போய்கிட்டே இருக்குது உண்மையிலே ஞானம் வந்தால் இது எல்லாம் கற்பனைங்கிறது ஒரு எண்ணம் வரும் அது அழிஞ்சு கம்ப்ளீட்டாக அதனால் என்ன சொல்கிறாருன்னா எல்லா கர்மங்களும் அழிகிறது மீண்டும் பிறப்பதில்லை எதுவும் யுக்திபூர்வமாக சொல்கிறார் இப்போ சாஸ்திர ரீதியாக சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா அதாவது சாஸ்திரம் சொல்லுது சஞ்சித கர்மாவும் அழிஞ்சு போயிடும் ஆகாமி கர்மாவும் அழிஞ்சு போயிருன்னு சொல்லுது அதை நாம் நம்புகிறோம் சாஸ்திரத்தில் சொர்க்கம் இருக்குதுன்னு சொல்லுது நம்புகிறோம் அந்த சொர்க்கமும் நித்தியா நித்தியம் இல்லைன்னு சொல்லுது அதையும் நாம் நம்புகிறோம் சில விஷயங்கள் சொல்லும் பொழுது சாஸ்திரம் சொல்கிறது நம்ம அனுபவத்திலேயே சிலதை பார்ப்போம் அப்போ நம்புகிறோம் அப்போ நம்மளுக்கு அனுபவத்துக்கு வராத விஷயங்களை நாம் நம்புகிறோம் இறக்குறதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இறந்த பிறகு சொல்கிற விஷயத்தை நாம் எப்படி பார்க்க முடியும் அதுக்கு பார்க்கணும்னு என்ன பண்ணோம் இறந்த பிறகுன்னு தெரிய முடியாது அப்போ சாஸ்திரத்தை நம்பணும் சாஸ்திரம் சொல்லியிருக்கு எல்லா கர்மமும் அழிந்து விடும் அப்படிங்கிறார் தான் நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோம் பிறகு தர்க்கரீதியாக பார்த்தாலும் சொல்லலாம் எப்படின்னா புத்திபூர்வமாக பார்க்கலாம் ஒரு செயல் செஞ்சோம்னா அதுக்கு நான்தேன் காரணம்னு இருந்தால் தான் அதனுடைய கர்மை வேணால் நம்மளை தாக்கும் இந்த அகங்காரம் இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்மளை கர்மம் வேணால் தாக்காது இந்த ஞானிக்கு இந்த அகங்காரம் அழிஞ்சு போயிரும் நான்கிற அந்த உடல் நான் உடல் மனம்ங்கிறது அழிஞ்சு போயிரும் அதனால் அவனுக்கு அது பாதிக்காதுங்கிறார் இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னால் புரியும் பைத்தியக்காரன் அவர்த்தர் இருக்கான் வைத்தியக்காரர் அவன் ஏதோ தப்பு பண்ணிடுறான் அவனுக்கு தண்டனை கொடுப்பாங்களா கவர்மெண்ட்டு ஒரு சினிமா படம் கூட தூள்ன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு படத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸரை பைத்தியம்னு பொய்ப்பட்டம் கட்டி ஜெயிலில் போட்டுவாங்க பைத்தியக்காரர் ஆஸ்பத்திரி அனுப்பிச்சுருவாங்க அவன் அங்கேருந்து தப்பிச்சு வந்து அந்த ரவுடி சில சுட்டு கொண்டுருவான் இவனை கைது பண்ணுங்க பாப்பில் நீதிபதி அவனை கைது பண்ண முடியாது ஏன்னா அவனுக்கு நான்கிற அங்கே புத்தி இல்லை நான் மனுஷங்கிற என்னன்னு அவனுக்கு எதுவுமே கிடையாது அகங்காரம் கிடையாது புளி சிங்கம் அடிக்குது அதுக்கு என்ன தூக்கு தண்ணியாக கொடுக்க முடியும் பத்து பேரை புளி சிங்க அடித்து பிடிச்சுன்னா அண்ணா உண்ணுவான் பிடிச்சி கொண்டு போய் காட்டில் விட்டு வந்துடுவோம் இல்லாட்டி மிருகக்காட்சி சாலையில் போய் கூண்டில் அடைச்சி வச்சுருவான் அதை போய் சுட்டு கொள்ளுவோமா ஒன்றும் பிடிக்க முடியலைலாம் சுடுவான் அது தண்டனையாக பண்ணுறது கிடையாது ஏன்னா அதுக்கு அந்த அகங்காரம் இல்லை இவனை ஞானிக்கு அகங்காரம் போகிறதுனால இந்த கர்மவனை அனுபவிக்கிறது ஒன்றுங்க கிடையாது அழிஞ்சு போயிடுங்கிறாரு ஒரு குழந்தை இருக்குது அதுக்கு நான் யாருன்னு தெரியுமா ஒரு வயசு குழந்தைக்கு நான் இன்னாருடைய மகன் இன்னாருடைய இத்தனை வயசாக ஏதாவது தெரியுமா அது நடு ரோட்டில் பஸ்ஸெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கும்போது போய் நின்றுருது யாராக அந்த குழந்தைய திட்டுவாங்களா என்ன பண்ணுவாங்க அழகாக தூக்கி கொண்டு போய் சைல விட்டுருவாங்க நம்ம நின்னால் என்ன திட்டு விழுகும் யோசிச்சு பாருங்கள் ஏன்னா அகங்காரம் இருக்கீங்க அகங்காரம் இருக்கிறதுனால அந்த கர்மம் வேணால் நம்மளுக்கு வருது குழந்தைக்கே ஏன்னா யாருன்னே அதுக்கு இல்லை இது அறிவுனால இவனுக்கு அகங்காரம் அழிவதனால் இவனுக்கு எந்த பாபமும் இவனை சாடுவது இல்லை அப்படிங்கிறார் ராமகிருஷ்ண பரமம்சர் வந்து இன்னொன்று சொல்லுவாங்க இதெல்லாம் சஞ்சீத கர்மம் டோட்டலாக சேர்த்து வச்சு அழிஞ்சு போகுது பிராரப்த கர்மம் இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க பாருங்க இது விவகாரத்தில் இருக்கும் இவங்களுக்கு துக்கத்தை கொடுக்காது இப்போ ஒரு ஞானி இருக்கார் அவருக்கு ஒரு கஷ்டம் வருது பக்தர்களை பொறுத்தவரில் அவர் கஷ்டப்படுறார் ஞானியை பொறு அவரை பொறுத்தவரை அவருக்கு கஷ்டம் கிடையாது ராமகிருஷ்ணருக்கு புத்துநோய் வந்துச்சு ரமணருக்கு கையில் புற்றுநோய் அவர் சாதாரணமாக இருப்பார் சில நேரம் கேட்டால் அந்த ரோலரை வச்சு கையில் ஏத்தனா எப்படி வலிக்கும் அப்படி இருக்குப்பான்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார் பக்தர்களுக்கு ஐயோ இவருக்கு போய் இப்படி இருக்கே ராமகிருஷ்ணர் உடத்துல சொல்கிறார் அவர் பாடம் ஜாலியாக பேசுவார் சாப்பிட முடியலையும் பார் பிற ஒரு பேர் வாயில் சாப்பிட்டுக்கிட்டு நான் எதுக்கும் சாப்பிடாமல் இருக்கேன் அப்போ அவங்களுக்கு வந்து அவங்களை பொறுத்தவரையில் பிரார்ப்புறம துக்கத்தை கொடுக்குறதில்ல வெளியேருந்து பார்க்குறவங்களுக்கு அது துக்கமாக தெரியுது வாடிய பயிரை கண்டபோடெல்லாம் வாடினேன்னு வளரலாரு சொன்னார் உண்மையிலே வாடினாரா அன்பு அது உண்மையிலே ஐயோ அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டு அழுதார் இல்லை அந்த அதனால இறக்கத்தினால விவேகானந்தர் ஒரு இடத்துல என்ன பண்ணுறார் ஒரு நியூஸ் படிக்கிறார் எங்கேயோ ஒரு இடத்துல நிறையா பேர் பட்டியங்களை இடந்து சாகுறாங்கன்னு அப்படியே கண்ணீர் வந்து பேப்பர் நனைஞ்சி போதாம் இன்மேல் துக்கமாக அவங்க மேலே வந்த எல்லா ஜீவராசிகளையும் ஒன்றா பார்க்கக்கூடிய ஒரு அன்பு அது அந்த நிமிடம் அது மாதிரி போயிடும் அவங்க இருக்கு வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு அது துக்கமாக தெரியும் கர்மமும் யானைக்கு இல்லை சஞ்சீதா கர்மம்ங்கிறது டோட்டலாக சேர்த்து வச்ச கர்மம் அதுவும் அணிஞ்சு போயிடும் இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க ஆகாமிய கர்மம்னு ஒன்று சொல்லுவாங்க இந்த ஜென்ம ஏற்கனவே இருக்கிறது அழிஞ்சு போச்சு இப்போ இருக்கிறது வெளியே இருக்குது ஆள் மனசில் அவங்கள பாதிக்காமல் இருக்குது இப்பயே இந்த ஞானம் வர்றதுக்கு முன்னாடியோ இல்லை வந்த பிறகு ஏதோ அறிந்தோ அறியாமலோ சில விஷயங்கள் தன்னை அறியாமல் தவறுகள் பண்ணி ஒரு பாம்ப சேர்த்துருந்தால் அது ஞானியை பாதிக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இதுக்கு ஒரு லாஜிக் சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்கன்னீங்கன்னா ஒரு ஞானி நிறைய புண்ணிய கர்மம் பண்ணியிருக்கார் நிறைய புண்ணிய கர்மம் பண்ணிக்கிட்டு இருக்கார் அந்த புண்ணியம் அவரை போய் சேர்ந்துச்சுன்னா பிறந்தவனு திருப்பி பிறக்கணுமா பிறக்க ஞானி நிறைய புண்ணிய கர்மம் செய்கிறாரு அவர் செஞ்ச காரியத்தில் நிறைய பேர் பலனடைஞ்சிருக்காங்க அந்த புண்ணியம் அவருக்கு போய் சேர்ந்துச்சுன்னா அவர் ஒன்று சொர்க்கத்துக்கு போனால் இல்லாட்டி பிறக்கணும் அந்த புண்ணியமும் அவரை சேராது அது யாரை போய் சேரும்னு சொல்லுவாங்கன்னா அவரை புகழ்கிறவங்க அவருக்கு நன்மை செய்கிறவங்க அவங்களுக்கு உதவி செய்கிறவங்களுக்கு இவர் செஞ்ச புண்ணியமெல்லாம் போய் சேர்ந்துருமா இவர் செய்கிற பாவம் எப்படி சேரும் இவருக்கு யாராவது கஷ்டத்தை கொடுத்து அந்த பாவம் அவருக்கு போய் இப்படி ஒரு லாஜிக் சொல்கிறது உண்டு அது வந்து ஆகாமிய கர்மம் இந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவ புண்ணி இப்படி கழிஞ்சிருமா ஆகாமி கர்மம் ஆகாமி கர்மம்ங்கிறது இந்த ஜென்மத்தில் நாம் செஞ்ச பாவ புண்ணியம் அது வந்து ஞானியான பிறகு ஞான நிஷ்டனான பிறகு அவனுக்கு யாராவது நல்லது செஞ்சால் அவர் செஞ்ச புண்ணியம் அவருக்கு போயிடும் அவருக்கு யாராவது கெடுதல் செல் கெடுதல் போய் சேந்திரம் சொன்னார் பிராரப்த கர்மம்ங்கிறது இப்ப வெளிப்பட்ட கர்மம் அது வெளியே இருக்கும் மனசை பாதிக்காது தாக்காது வருத்தவைய வித மாதிரி அது அப்படியே போயிடாது சஞ்சீத கர்மங்கிறது டோட்டலா இருக்கிறது அது வந்து குரூப் இருக்குமா எத்தனையோ ஜென்மாந்திரங்களா சேர்த்து வச்ச கர்மம் அதுவும் அழிஞ்சு போயிடும் எல்லா கர்மங்களும் அழிந்து விடும் அப்ப என்னன்னா ஞானம் திடமாகுது ஞானம் திடமான பிராரப்த கர்மத்துல நம்மளுக்கு பாதிக்காம இருக்க முடியுது ஜீவன் முக்தி கிடைக்குது பிறகு எல்லா கர்மமும் அழிகிறதுனால அவன் மீண்டும் பிறவாய் நிலைக்கு இது ரெண்டு புண்ணியம் கோடானு கோடி ஜன்மங்களில் சேர்த்த கர்மங்கள் அழிகிறது ஒன்பதாவது அனாதவ் இக அதை பிரிச்சவங்க அனாதியாக இருக்கின்ற இந்த இது எப்ப ஆரம்பிச்சிச்சு கர்மங்கள் சொல்ல முடியாது அனாதிகாலமாக இருக்கின்ற இந்த சம்சாரே சம்சாரத்தில் பிறப்பு இறப்பு என்ற சம்சார சக்கரம் சொல்றத்தில் நன்கு சேர்க்கப்பட்ட கர்ம கோடைய கோடிக்கணக்கான கர்மங்கள் அனாதிகாலமாக இருக்கின்ற இந்த சம்சாரத்தில் நன்கு சேர்க்கப்பட்ட கோடிக்கணக்கான கர்மங்கள் எப்ப ஆரம்பிச்சு சொல்ல முடியாது கோடிக்கணக்கான கர்மங்கள் அவ்வளவு காலமாக சேர்த்து வச்ச கர்மங்கள் சம்சாரத்தில் அடுத்த வார்த்தை ரெண்டாவது அனேன இதனால் இந்த நிதித்தியாசனம் என்ற சாதனையினால் இதனால் அனேனா இந்த நிதித்தியாசனம் என்ற சாதனையினால் விளயம் யாந்தி விளயம் யாந்தினா நாசத்தை அடைகிறது இந்த நிதித்தியாசனம் என்ற சாதனையினால் நாசத்தை அடைகின்றது சுத்தோ சுத்தமான தர்மோ தர்மமானது இங்க தர்மம்னா ஞானமானது சுத்தமான ஞானமானது விவர்த்ததே திடமாகின்றது இந்த ஞானம் திடமாகின்றது அப்படிங்கிறார் கர்மம் அழிகிறது ஞானம் திடமாகிறது ஞானம் திடமாவதால் ஜீவன் முக்தி அடைகிறான் கர்மம் அழிவதால் இறந்த பிறகு மீண்டும் பிறவாய் நிலையை அடைகிறான் அது விதேக முக்தியை அடைகிறான் இது இந்த ஐம்பத்தி ஒன்பதாம் கருத்து அடுத்த அறுபதாம் சுலோகம் அடைகிறார் ஒரு சுலோகம் பார்த்த தர்மமேகம் இமம் பிராகு சமாதி யோக ஷய அமதத்தாரசிரமேகம் இமம் பிரகு சிம் யோகவித்தஷத்தேஷய அமிர்த தாராசக்திரசகம் இங்கு இந்த சமாதியினுடைய பெருமையும் பலரும் சொல்லப்படுகிறது இங்க சமாதியினுடைய பலன் மரணமற்ற நிலை அமிர்தம் அப்படிங்கிற வார்த்தை வார்த்தையை சொல்றார் சென்ற சுலோகத்தில் தர்மம்ங்கிற வார்த்தைக்கு ஞானம்னு சொன்னாரு இங்க அதே ஞானம் அமிர்த தர்ம மேகம் அதாவது ஞானமாகிய மேகம் தர்ம மேகம்ங்கிறார் தர்மம்னா ஞானம் ஞானமாகிய மேகம் சமாதி என்ற நிலையை அடையும் பொழுது அது என்ன பண்ணுதான் அமிர்தம் என்ற மலையை பொழிகிறது அப்படிங்கிறது மரணமற்ற நிலையை பேரானந்தத்தை தருகிறது வானத்தில் எவ்வளவோ மேகங்கள் இருக்குது எவ்வளவோ மேகங்கள் இருக்குது எல்லாம் மழையா பெய்துதா அதுக்கு வேண்டான சூழ்நிலை வந்துச்சுன்னா மலையா பொழிஞ்சிடும் அது மாதிரி இந்த ஞானம் அந்த பக்குவத்தை அடையும் பொழுது அந்த சமாதிங்கிற நிலைக்கு போயாச்சுன்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய ஆனந்தமே தனி ஆனந்தம் அமிர்தங்கிறார் அமிர்த மலையை பொழிகிறது அப்படிங்கிறார் பேரானந்தத்தை தருகிறதுங்கிறார் அந்த பேரானந்தம் எப்படிப்பட்ட பேரானந்தம்னா எல்லையற்ற பேரானந்தம் இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கிற ஆனந்தம் எல்லாம் ஒரு எல்லைக்கு உட்பட்டது இந்த ஆனந்தத்துக்கு எல்லையே கிடையாது அதனால என்ன சொல்கிறாருன்னா ஆயிரக்கணக்கான அமிர்த துளிகளை பொழிகிறதுங்கிறார் இப்போ நீங்கள் எந்த ஒரு சுகத்தை ஆனந்தத்தை அனுபவிச்சாலும் ஒரு பொருள் மூலம் அனுபவிச்சா அதுக்கு ஒரு எல்லா லிமிட் உண்டு அதுக்கு மேலே நீங்கள் அதை அனுபவிக்கவே முடிய ஒண்ணும் தகட்டிரும் இல்லை நம்ம அனுபவிக்க முடியாது இல்லை அந்த பொருள் சுகத்தை தராது ஒரு எந்த பொருளை நீங்க ஆனா இந்த சுகம் இருக்கே இந்த ஆத்மா ஆனந்தம் இருக்கே இது வந்து எல்லையற்ற ஆனந்தம் இதுக்கு தடையே கிடையாது இதுக்கு இது வந்துருச்சுன்னு சொன்னா இது வந்து ஒரு லிமிட்டே கிடையாதுங்கிறார் அதனால இது வந்து பேரானந்தம் ஆயிரக்கணக்கான அமிர்த தொழிகள் அப்படின்னு ஒரு சொல்றாரு ஒரு உபனிஷத் மந்திரம் இருக்கு ஓம் அசதோமா சத்கமைய தமசோமா ஜோதிர்கமய மிருத்தியோர்மா அமிர்தம் கமய அப்படிங்கிறார் இந்த அமிர்தம்ங்கிறதுக்கு மரணமற்ற நிலைன்னு ஒரு அர்த்தம் உண்டு அதுல ஓம் அசதோமா சத்கமைய அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு அதாவது அசத்தியத்திலிருந்து சத்தியத்துக்கு என்னை அழைத்து செல்வாயாக அப்படி அர்த்தம் இந்த அசத்த அதாவது மித்தியாவான நிலையற்ற பொருள்கள்ல நாம் வந்து பற்றோட இருக்கோம் இதுல நிலையானதுக்கு உண்மையானவற்றிற்கு என்னை அழைத்து செல்வாயாக அதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லுவாங்க அதர்மத்திலிருந்து தர்மத்திற்கு என்னை அழைத்து செல்வாயாக அவ்வளவு பிரார்த்தனை அப்படி பிறகு தமஸ்டு ஜோதி அதாவது தமசோமா ஜோதிற்கமைய அறியாமையிலிருந்து அறிவுக்கு என்னை அழைத்து செல்வாயாக நாம் இந்த உலகத்தில் எல்லார் அறியாமையிலே இருக்கோம் இந்த தத்துவஜானம் வர்றத ஞானம் அறிவு இந்த அறியாமையிலிருந்து அறிவுக்கு அழைத்து செல்வாயாக மிருத்தியுரிமா அமிர்தம் கமைய இங்கே தான் சொல்கிறார் அதாவது மரணத்திலிருந்து மரணமற்ற நிலைக்கு என்னை அழைத்து செல்வாயாக மரணம் டு மரணமின்மை இது ஒரு ஸ்லோகம் இங்கே என்ன சொல்றாருன்னா அமிர்தம்னா மரணமற்ற நிலை அப்படிங்கிறார் மரணமற்ற நிலைக்கு நம்மளை அழைச்சிட்டு போகிறது எது இந்த சமாதிங்கிற நிலைங்கிறாரு அதாவது ஆத்மா சச்சிதானந்த ஸ்வரூபம் இந்த எல்லா வஸ்துக்களுமே சச்சிதானந்த ஸ்வரூபம் தான் இங்க உலகத்தில் எத்தனை இருக்கோ எல்லாம் சச்சிதானந்த ஸ்வரூபம் ஆனா ஜட பொருள் இருக்கு பாத்தீங்களா இந்த ஜட பொருளில் சத்து மட்டும்தான் வெளிப்படும் சத்து மட்டும் வெளிப்படும் சத்துன்னா இது இருக்குன்னு சொல்றோம்ல இது இருக்கு மைக் இருக்கு டேபிள் இருக்கு அந்த இருத்தல்ங்கிறது சத்துன்னு அர்த்தம் இங்கே உணர்வு கிடையாது உணர்வு இருக்கு வெளிப்படுறதுக்கு இங்கே கருவி இல்லை ஆனால் எதெல்லாம் நம்ம ஜீவராசிகள்னு சொல்றோமோ அங்கே சித்து வெளிப்படும் அது புழுவாக கூட இருக்கட்டும் அங்கே உணர்வு இருக்கு சித்து வெளிப்படும் ஆனந்த எங்க வெளிப்படும் சொன்னா இந்த அமைதியான இந்த ஞானத்தை அடைந்த நிதித்தியாசனம் விலை பழகி அதிலேயே நிஷ்டை இருக்கக்கூடிய மனசுல எப்பொழுதும் ஆனந்த வெளிப்படும் அந்த மனசுல எப்பயும் வெளிப்படும் மற்ற மனசுல இந்த புழு பூச்சிகளும் வெறும் மனசு இருக்கு அங்க சித்து வெளிப்படுது உணர்வு வெளிப்படுது இந்த ஆனந்தம் இந்த அமிர்த நிலைங்கிறது இவருக்கு எப்ப வெளிப்படுதுன்னா இந்த நிஷ்டை பழகினவங்களுக்கு வெளிப்படும் அப்படிங்கிறார் அது இந்த அமிர்த மலை அப்படின்னு சொல்றார் இந்த நிலையை அடைவதே மரணமற்ற நிலை இந்த ஸ்லோகத்தில் அதே கருத்து வேற ஒன்றும் கிடையாது அதாவது தர்மப்படி வாழ்ந்து ஞானத்தை பெற்று மோட்சம் என்ற பலனை அடைய வேண்டும் அதில் நிலை பெற்றால் பிறவா நிலையாகிய நிலைக்கு நம்மளை அழைத்து செல்லுகிறது அது எப்படின்னா அமிர்த மலைங்கிறார் கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான அமிர்த துளிகளை பொழிகிறது அப்படிங்கிறார் அந்த ஆனந்தத்துக்கு எல்லையே இல்லைங்கிறதுக்காக சொல்றாரு ஸ்லோகத்துக்கு அர்த்தப்பட்டார் பாரு கடைசி வார்த்தை சகஸ்திர ஆயிரக்கணக்கான இங்க ஆயிரக்கணக்கான எல்லையற்ற தர்ம அமிர்த தாராகா தர்ம அமிர்த தாராகா அந்த யதக அப்படிங்கிறதுக்கு அடுத்த வார்த்தை தர்மம் என்று சொல்லுகின்ற அதாவது ஞானம் என்று சொல்லுகின்ற அமிர்த துளிகளை எதனால் ஆயிரக்கணக்கான அல்லது எல்லையற்ற ஞானம் என்று சொல்லுகின்ற அமிர்த துளிகளை ஏஷ வர்ஷதி வருஷத் ஏஷன்ற முதல் வார்த்தை ரெண்டாவது வரியில அதை பிரிச்சம் சொன்னா ஏஷ வர்ஷதி இந்த மேகமானது பொழிகின்றதோ ஞானம் என்று சொல்கின்ற அமிர்த துளிகளை இந்த மேகமானது பொழிகின்றதோ முதல்வரில இரண்டாவது வார்த்தை தர்ம மேகம் இமம் இமம் இமம்னா அதனால் இந்த அதனால் இந்த சமாதி முதல் வார்த்தை சமாதியை யோகவித்தமாக முதல்வரி கடைசி வார்த்தை பிரம்மத்தை நன்கு அறிந்தவர்கள் யோகவித்தமாக பிரம்மத்தை நன்கு அறிந்தவர்கள் தர்ம மேகம் என்று தர்மமேகம் முதல் வார்த்தை தர்ம மேகம் அமிர்தம் என்று அமிர்த மேகம் என்று பிராகுகூ கூறுகிறார்கள் இமம் பிராகு பிராகுன கூறுகிறார்கள் எதனால் ஆயிரக்கணக்கான அல்லது எல்லையற்ற ஞானம் என்று சொல்லுகின்ற அமிர்த துளிகளை இந்த மேகமானது பொழிகின்றதோ அதனால் இந்த சமாதியை பிரம்மத்தை நன்கு அறிந்தவர்கள் அமிர்த என்று கூறுகிறார்கள் அதாவது பிரம்மத்தை நன்கு உணர்ந்து இந்த நிலை அடைஞ்சவங்க இது வந்து ஒரு பெரிய அமிர்த மேகம்னு சொல்கிறாங்க அமிர்த ஆயிரக்கணக்கான அமிர்த துளிகளை பொழிகின்ற மேகம்ங்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு பேரானந்த நிலை அப்படின்னு சொல்லலாம் இல்லை மரணமற்ற நிலை அப்படிங்கிறதும் சொல்லலாம் இது இந்த சமாஜியினுடைய பெருமையும் பலனும் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அறுபத்தி ஸ்லோகத்தை அடுத்த வகுப்பில் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியே பூர்ணய பூர்ணமாத்தய பூர்ணமேவிஷே கரி ஓ மாதிகுதஸ்வாமிக்கி ஜை